ஸ்ரீ முருகனார் முதல் விரிவு பதிப்பு ரெண்டாயிரத்தி மூன்று இரண்டாவது பதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸ்ரீ ரமண பகவானது திருவருளை நாடி அவர் பாதங்களைச் சரணடைந்த சிரோமணிகளுள் தலையாயவர் ஸ்ரீமுருகனாராவார் அவரது துறவும் வைராகியமும் பெரிதும் போற்றத்தக்கது அவரது கவிதாசக்தியோ ஸ்ரீபகவானாலேயே சிறப்பிக்கப்பட்ட ஒன்றாகும் ஸ்ரீமுருகனார் தன் சத்குருவாக ரமணபிரானை ஏற்ற வினாடியிலிருந்து அன்னாரது சரித்திரத்தையும் தோத்திரத்தையும் தவிர வேறு எண்ணமே இல்லாதவராகிவிட்டவர் இக்குருபக்திக்குஎழுத்துவடிவம் கொடுத்து பல ஆயிரக்கணக்கான பாக்களால் தன் சத்குருவின் மேன்மையைத் தமிழ்கூறும் நல்லுலகத்திற்கு வழங்கினார் இவர் ஸ்ரீமுருகனாரது பாடல்களைவரிசைப்படுத்தியும் உரை எழுதியும் நூல்வடிவம் கொடுப்பதற்கும் உறுதுணையாக இருந்த ஸ்ரீசாதுவோம் அவர்களுக்கு ரமணபக்தர்கள் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளனர் ஸ்ரீ முருகனாரது ரமண சந்நிதி முறை குருவாச்சக கோவை என்ற இரு கண்ணான நூல்களை ஸ்ரீ ரமணாசிமம் வெளியிட்டுள்ளது தில்லி ரமணகேந்திரம் அன்னாரது பிற பாடல்களுக்கு நூல் வடிவம் கொடுத்துள்ளது ஸ்ரீமதி கனக்கம்மாள் தெய்வபக்தியும் ஆன்மீக உணவும் கொண்ட உயர்குடியில் பிறந்தவர் இவர் தனது ரமண அனுபவங்களை நினைவில் நிறைந்தவை என்ற நூலில் விளக்கியுள்ளார் முருகனாரிடம் ஆழ்ந்த அன்பும் பரிவும் கொண்டவர் அவரிடமிருந்து ஸ்ரீ பகவானது நூல் திரட்டை பாடமாக பயின்றவர் ரமண நூல் திரட்டின் பாடல் பகுதிகளுக்கு விளக்க உரையை உபதேச இரு புத்தகங்களாக ஆக்கியுள்ளார் இவரது ஸ்ரீ முருகனார் என்ற இந்த நூலும் நினைவில் நிறைந்தவை என்ற நூலும் முறையே ஆயிரத்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதலில் வெளியிடப்பட்டன நினைவில் நிறைந்தவை நூலில் உள்ள முருகனார் இப்பற்றிய விஷயங்கள் அனைத்தையும் ஸ்ரீ முருகனார் என்ற இந்நூலிலேயே சேர்த்து விரிவுபடுத்திய பதிப்பாகவும் சில புதிய விஷயங்களுடனும் தற்போது வெளியிடப்படுகிறது இவ்வம்மையாரின் இச்சேவைக்கு தமிழ் உலகம் என்றும் நன்றி கடன்பட்டுள்ளது வேசு ரமணன் தலைவர் ஸ்ரீ ரமணாசிரமம் திருவண்ணாமலை ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய முன்னுரை குறிஞ்சிக் கடவுளாகிய குமரனுக்கு தமிழ்க் கடவுள் என்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு குமரனின் அவதாரமாகவே பக்தர்களால் கருதப்படும் ஸ்ரீ ரமண பகவானுக்கும் தமிழ் மொழியின் மீது மிக்க ஆர்வம் உண்டு மதுரையில் இவர் பள்ளி மாணவராக இருந்த போதே நன்னூல் போன்ற தமிழ் இலக்கண நூல்களில் தேர்ச்சி பெற்றிருந்ததோடு அதைப்பற்றி வகுப்பில் ஆசிரியருக்கே உண்டாகும் சந்தேகங்களுக்கும் தயங்காது வழியளித்து வந்துள்ளார் இதிலிருந்தே ஸ்ரீ பகவானுக்கு இருந்து தமிழ் மொழியின் தேர்ச்சியும் தெளிவும் பற்றும் புலப்படுகிறது ஸ்ரீ பகவான் எழுதிய நூல்கள் மிகச் சில நீங்களாக பெரும்பாலும் தமிழ் மொழியில்தான் உள்ளன தம்மை நாடி வரும் அன்பர்கள் எம்மொழியில் கேள்விகள் கேட்டாலும் பெரும்பாலும் ஸ்ரீ பகவான் விடையளிப்பது தமிழில்தான் ஸ்ரீ பகவான் பேசும் தமிழானது மிக எளிய நடையில் தெள்ளிய நீரோடையை போன்றிருக்கும் கல்வி திறமில்லாத பாமரரும் அதை அறிந்து அனுபவிக்கலாம் தெள்ளிய தமிழுடன் முல்லைச் கலந்து பொலியும் ஸ்ரீ பகவானது முகத்தோற்றம் வர்ணனை கேட்டாதது தெய்வமாகிய ரமணகுமரனின் அரிய செயல்களையும் அவர் அழியாறுகளை ஆட்கொண்டு அருளியதையும் அன்பர்களின் மேல் பொழிந்த கருணை திறனையும் இனிய செந்தமிழ்பாக்களாக இசைத்திருக்கிறார் ஸ்ரீ முருகனார் அருளுக்கு ஓர் எல்லையாக நின்று சாட்சி மாத்திரமாக விளங்கிய ஸ்ரீ ரமணனின் அருள் புகழைப் பாடியதோடு அவரது உபதேசங்களை எல்லாம் கோவையாக இயற்றி தந்திருக்கிறார் மொழிவளம் நிறைந்த கவிதை சுரங்கமாகிய முருகனார் நன்கு கற்றறிந்த தமிழ் மேதை இவரது தமிழ்நாடை சங்ககாலத் தமிழை ஒத்திருக்கும் இவர் ஸ்ரீ பகவானைப் பற்றி இயற்றிய தோத்திரப்பாக்கள் பாடுவோரின் உள்ளத்தை உருக்கி இன்ப வெள்ளமாக்கிவிடும் கேட்போரின் மனதை கள்ளமற்றதாக ஆக்கிவிடும் மகான்கள் உலகில் அவதரிக்கும் போது அவர்களின் அவதார ரகசியத்தை பாடி பரப்புவதற்கென்றே சில பெரியோர்கள் உடன் தோன்றுவார்கள் அவர்கள் எழுதி வைக்கும் நூல்கள் தான் பிற்கால சந்ததியினருக்கு அந்த மகான்களின் ஞான நிதிகளை அறிந்து அதன்படி நடக்க வழிகாட்டியாக நின்று துணை ஸ்ரீ பகவானது அருட்புகளை பாடுவதற்கென்றே வந்தவர் முருகனார் இவர் எழுதி ஆயிரக்கணக்கான பாடல்களில் ஸ்ரீ பகவானைத் தவிர வேறெந்த பாடி அறியாதவர் பகவான் கூறிய உபதேசங்களை கருத்து மாறுபடாத வண்ணம் எழுத்தோவியமாக வரைந்திருக்கிறார் காலத்தினால் பொருள் சிதைந்து போகாமல் அவற்றை பாடல்களில் இசித்திருக்கிறார் இந்த நூல்கள் பிற்கால சந்ததியினருக்கு ரமண பகவானின் மெய்ப்போதத்தை அறிவதற்கு துணையாகவும் தூண்டுகோலாகவும் நின்று உதவும் என்பது உறுதி முருகனாரது குருபக்தி ஈடு இணையற்றது அவர் ஸ்ரீ பகவானது திருச்சநிதியை பெரும் பாக்யமாகக் கருதியவர் எவருடைய சிபாரிசும் இல்லாத சுதந்திரமாக அமர்ந்து அனுபவிக்க கூடிய சன்னிதி விசேஷம் ஸ்ரீ பகவானது சந்நிதி ஒன்றில்தான் என்று கூறுவார் முருகனார் இவர் தெய்வீக புலமை பெற்றிருந்தும் அடக்கத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மூதறிஞர் புகழ் என்னும் வஞ்சனைக்கு அகப்படாத தீரர் இவரது நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் மார்ச் மாதத்தில் ரமண மகர்ஷி சென்டர் ஃபார் லேர்னிங் இயக்கத்தினால் பெங்களூரில் உள்ள தமிழ்ச்சங்க அரங்கில் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட்டது அதே ஆண்டு நவம்பர் மாதம் பத்து பதினொன்று தேதிகளில் ஸ்ரீ ரமணாசிரமத்திலும் முருகனாரது நூற்றாண்டு விழா மிகச் கோலாகலமாக அன்பர்கள் பலரது ஆதரவுடன் கொண்டாடப்பட்டது எனது நல்வினி பயனாக ஸ்ரீ முருகனாருடன் சில காலம் தங்கியிருக்கும் வாய்ப்பை பெற்றேன் அப்போது அவரிடம் பாடம் கேட்கும் பாக்கியமும் கிட்டியது அவர் பாடம் நடத்தும் பல அரிய பெரிய விஷயங்களை எடுத்துச் சொல்வார் அவை அனைத்தையும் நினைவில் நிறுத்தி வைத்துக் கொள்ளும் திறமையற்றேனாயினும் அவரை பற்றி என் சிந்தையில் என்றும் மாறா பசுமையுடன் நின்ற சில நிகழ்ச்சிகளை அவரது நூற்றாண்டு விழாவின் நினைவாக இச்சிறிய நூலில் எழுதி அந்த மகிழ்ச்சியை நானும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் டி ஆர் கனக்கம்மாள் ஸ்ரீ ரமணாசிரமம் பொருளடக்கம் பதிப்புரை முன்னுரை பாகம் ஒன்று இளமை பருவம் சென்னையில் வேலை பார்த்தது குரு தரிசனம் தாயாருக்கு ஸ்ரீ பகவான் தரிசனம் தாயார் சிவனடி சேர்தல் அண்ணாமலை ஸ்திரவாசம் பலாக்கொத்துவாசம் ஸ்ரீ ரமண சன்னிதி முறை ஸ்ரீ ரமணபுராணம் உள்ளது நாற்பது திருவுந்தியார் குருவாசிக கோவை ஸ்ரீ ரமண தேவ மாலை ரமண சரண பல்லாண்டு அருணாச்சல அக்ஷரமண மாலை உரை ரமணானுபூதி ரமண ஞானபோதம் தமிழ்ப்பற்று குறித்தவரா கொலை ஸ்ரீ ரமணபாதானந்தர் ரமண வைபவம் மீனாட்சி மீது பகவானது கனிவு முருக வட்டிற்கு இலைப்பறித்தல் சிவராத்திரி உபவாசம் சிக்கனக்குடி வாழ்க்கை தச்சரியாதவன் சட்னி அரைத்தது வட்டியும் அசலும் வட்டியும் அசலும் பிராமணாள் யார் பூஜைக்கு மோட்சம் ஓனான் பக்தி குரலை குறுக்கி ஔவை அவியலும் ஆதி அம்மாளும் உமக்கு யார் கொடுக்கறா சரஸ்வதி பூஜை ரமணாந்தம் இம்முருகனானது விவேகம் பாகம் ரெண்டு தேசிக்கப்பதிகம் மாரரிய அப்பத்து திருவண்ட பகுதி திருக்கண்ணோக்கம் திருக்கோத்தும்பி திருச்சாயல் திரு திருப்பூவல்லி உயிருந்தி ஸ்ரீ முருகனார் பாகம் ஒன்று அத்தியாயம் ஒன்று இளமை பருவம் திருவண்ணாமலை என்ற பெயரை கேட்டவுடன் ஆஸ்திக அன்பர்களுக்கு நினைவு கூறுவது அண்ணாமலையாரும் கார்த்திகை தீபமும் ஸ்ரீ ரமண பகவானும் அவருடைய ஆசிரமமும் இலை இவை ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து நிற்கின்றன அதைப் பகவானுடைய அடியார்களுக்கும் அவரை தரிசிக்கும் போது நினைவும் வரும் இந்த எளிய அடியார் பகவானிடம் கொண்டிருந்த அன்பின் தொடர்பால் இவரை பகவானின் நிழல் என்றே கூறுவது வழக்கம் இந்த மெய்யன் யார் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராமநாதபுரத்தில் வசித்து வந்த ஒழுக்கம் மிகுந்த ஓர் எளிய அந்தன குடும்பத்தில் இரண்டாவது மகனாக பிறந்தார் தாயார் பெயர் சுப்புலட்சுமி அம்மாள் தந்தையின் பெயர் கிருஷ்ணயர் முருகனாரின் சிறுவயதிலேயே அவரது தந்தை இறந்துவிட்டார் எனவே தாயின் பாதுகாப்பில் வளர்ந்தார் இவர் பிள்ளைப்பருவத்தில் ஐந்து வயது வரை பேசாமல் இருந்தார் எப்போதும் வாயில் சண்டை ஊறிக்கொண்டே இருக்குமாம் பிற்காலத்தில் பெரும் புலவராக அருட்கவியாக விளங்கப் போவதனால் குழந்தை பருவத்தில் மூக்கராக போலும் இவருக்கு காமாட்சி என்ற ஒரு சகோதரியும் உண்டு ராமநாதபுரத்தில் உள்ள ஸ்கார்ச் மிஷன் உயர்நிலைப் இவருடைய பள்ளிப் படிப்பு தொடங்கி பத்தாம் வகுப்பு வரை படித்தார் பிறகு மதுரையில் உள்ள ஒரு உறவினரின் உதவியால் அங்கு இரண்டு ஆண்டுகள் படித்து மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேறினார் இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணிய ஆனால் வீட்டில் கூப்பிடுவது சாம்பமூர்த்தி மதுரையில் படிப்பை முடித்துக் கொண்டு திரும்பவும் இவர் ராமநாதபுரத்துக்கே வந்துவிட்டார் அப்போது ராமநாதபுரம் அரச குடும்பத்தைச் சேர்ந்த வேலுசாமி தேவர் என்பவர் கேட்டுக் பேரில் அவருக்கு திருக்குறள் பாடம் நடத்தி வந்தார் அந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்த எல்லோருக்கும் இவரிடம் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு இவருடைய சீலமும் ஒழுக்கவும் யாவரையும் கவர்ந்தன மேலும் அந்த குடும்பத்தினர் தமிழில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள் தமிழ் மேதை ராவுசாகிப் மு என்பவர் ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் ஆஸ்தான புலவராக இருந்து வந்தார் அவருடைய சொந்த ஊரும் அதுவே அதே சமஸ்தானத்தில் இவருடன் இன்னொரு தமிழ் புலவரும் இருந்தார் அவர் பெயரும் ராகவையங்கார்த்தார் ராமநாதபுரம் அரச குடும்பத்தினருக்கு தமிழ் மொழியில் உள்ள பேரு ஆர்வத்தினால் இந்த இருவரையும் தமது ஆஸ்தானத்தில் அமர்த்தி தமிழுக்கு பெரும் தொண்டாற்றி வந்தனர் படிப்பை முடித்துக்கொண்டு மதுரையிலிருந்து திரும்பிய முருகனாருக்கு இந்த தமிழ் மேதைகளுடன் நெருங்கி பழகும் அரிய வாய்ப்பு கிடைத்தது பல நூல்களை ஆராய்ந்தார் ஐம்பெரும் காப்பியங்களையும் திருக்குறள் நன்னூல் நயிடம் போன்ற பறிப்பாடல் போன்ற பல நூல்களையும் கசடரக் கற்றார் திருக்குறள் இவருக்கு தலைக்கே பாடம் ராவ் சாஹிப் மு ராகவையங்கார் தமிழ் வல்லுநர்களுடன் சேர்ந்து தமிழ்ச் சொல்லராதி தமிழ் லெக்சிகன் இயற்றும் பணியில் ஈடுபட்டார் தமிழ்ச் சொல்லகராதி குழுவில் முருகனாரும் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் தான் மகா மகாபாத்யாயர் டாக்டர் ஊவி சுவாமிநாத ஐயர் ராவபகதூர் செங்கல்யப்பிள்ளை சச்சிதானந்தம் பிள்ளை முதலான மேலும் பற்பல தமிழ் புலவர்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பையும் முருகனார் பெற்றார் இந்த மகா மேதைகள் எல்லோருமே முருகனாருடைய அறிவாற்றலை போற்றி பேசியும் பாடியும் இருக்கிறார்கள் இவருடைய தமிழ் சங்ககாலத்து தமிழைப் போன்று அழகு மலிந்து பொருள் புதைந்து படிப்பவரின் மனதை கவரக்கூடியது இந்த நூற்றாண்டின் சங்கப்புலவர் என்று செங்கல்வராயப்பிள்ளை முருகனாரை பற்றி குறிப்பிட்டுள்ளார் முருகனாரை பற்றி குறிப்பிட்டுள்ளார் முருகனாரிடம் அளவு கடந்த அன்பும் விசுவாசமும் கொண்ட மூராகவே எங்கார் முருகனாரை சென்னையில் உள்ள நார்விச் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் பண்டிதராக வேலை பார்ப்பதற்கு சம்மதிக்கச் செய்து சென்னைக்கு அனுப்பினார் இரண்டு சென்னையில் வேலை பார்த்தது சென்னையில் பணி புரியும் போது முருகனாருடன் அவர் தாயாரும் மனைவியும் உடனிருந்தனர் இவருடைய மாமனார் தண்டபானி சுவாமி பகவானுடைய சிறந்த பக்தர் அவர் ஒரு முறை ரமணாசிரமத்திலிருந்து சென்னைக்கு வந்தபோது ஸ்ரீ பகவானுடைய அருணாச்சல சுதிப்பஞ்சகம் என்ற துதிநூலையும் நான்யார் என்ற விசார நூலையும் முருகனாரிடம் கொடுத்தார் அய்யா சாமி பிள்ளை என்ற அடியாரும் அப்போது உடன் இருந்தார் முருகனார் முருகனார் காந்தியவாதியாக இருந்தவர் காந்தி பெருமதிப்பும் பேரன்பும் கொண்டவர் கதர் அலையை தேச விடுதலைக்காக சுதந்திர போராட்டத்தில் ஊக்கமுடன் இருந்தார் ஸ்ரீ பகவானிடம் வருவதற்கு முன்பு தேசிய பாடல்களை கொண்ட சுதந்திர கீதம் என்ற நூலை இயற்றியுள்ளார் முருகனார் எழுதிய தேசிய பாடல்களை பார்த்த தண்டபாணி சுவாமியும் அய்யாசாமியும் இவை மிக நன்றாக இருக்கின்றன இவற்றை திருவண்ணாமலை ரமண மகர்ஷிகளிடம் காட்டினால் மிகவும் சந்தோஷப்படுவார் அவருக்கு இப்படிப்பட்ட புலமைமிக்க மிக்க பாடல்கள் நிரம்பவும் பிடிக்கும் அவருடைய ஆசையினால் உங்களது புலமையும் திறமையும் நன்கு முன்னேற்றம் அடையும் என்று கூறி முருகனாரை திருவண்ணாமலைக்கு வரும்படி அழைப்பு விடுத்தனர் முருகனார் பகவானை தரிசிப்பதற்கு முன்பே பகவானுடைய தெய்வீகத் தன்மையையும் கருணையின் இறந்த அருட்சக்தியையும் நேரில் தரிசித்த அன்பர்கள் பலர் கேட்டு உள்ளம் நிகழ்ந்தவர் அத்துடன் பகவானுடைய இந்த இரு சிறிய நூல்களும் இவரது வாழ்க்கையே மாற்றி அமைத்துவிட்டன பகவானை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வந்தது ஏற்கனவே திருவாசகம் படிக்கும் போதெல்லாம் மாணிக்க வாசகருக்கு குருந்தமரத்தடியில் மெய்ஞான குரு தரிசனம் கெட்டியதைப் போல தமக்கு என்று கிடைக்குமோ என்று முருகனார் எங்கிக் கொண்டிருந்தார் இதைப்பற்றி அவரே தாம் இயற்றிய ரமணா சந்நிதி முறையில் மகத்துவம் உர திருவாதவோர் அடிகளை திகழ்த்திய தெய்வ திருவருட்குருவாம் இறைவனால் ஆழப்பெருவனோ ஒருகால் பெரினும் அவ் ஆண்டான் பெய்கிழல் போற்றவல்லனோ ஒரு திருவாசகம் ரமண சந்நிதி முறை நூல் வரலாறு சால்புரு மணிவாசகர்க்குக் கிடைத்த பால் பாத தரிசனம் என்றெங்கிலும் எனக்கு எய்துமோ எய்தின் என்று கொல் என்று எண்ணினேனுக்கு திருவண்ட பகுதி வரிகள் நாற்பத்தொம்பது அம்பத்திண்டு என்று மி பாடியுள்ளார் இந்த மனநிலையில் இருந்த இவருக்கு பகவானுடைய நூல்களை படித்ததும் உள்ளத்தில் ஆவல் கற்றுக்களங்காமல் போகவே விரைவில் பகவானை தரிசிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் மூன்று குரு தரிசனம் முருகனார் மிக சிரமப்பட்டு தன் தாயாரை சம்மதிக்கச் செய்து அவரது அனுமதியுடன் பள்ளி விடுமுறையாகிய மைக்கேல்மாஸ் விடுமுறையில் முதன்முறையாக திருவண்ணாமலைக்கு புறப்பட்டார் இருபத்தி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை அன்று அருணை வந்ததாக தன் புத்தகத்தில் அவர் குறித்து வைத்திருக்கிறார் திருவண்ணாமலைக்கு வந்தவர் தன்னிலையில்லாமல் திகைப்புடன் இருந்தார் ரயிலடியில் இருந்து ஆசுபத்திரிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்து கொண்டிருந்த போது வானளாவிய கோபுரங்களுடன் கூடிய அண்ணாமலையாரின் திருக்கோயிலைக் கண்டதும் கோயிலுக்குள் நுழைந்தார் அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாளையும் கண்குளிர தரிசித்து மனம் நிகழ்ந்தார் அம்பிகையின் சன்னதியிலிருந்து புறப்பட்டு கொடிமரத்தின் அருகில் உள்ள மண்டபத்துக்கு வந்த நின்றார் மகான்களை வெறும் கையுடன் சென்று தரிசிக்கக்கூடாது என்ற நீதி முருகனாருக்கு நினைவுக்கு வந்தது எனவே அந்த மண்டபத்திலேயே உட்கார்ந்து கொண்டு ஸ்ரீ ரமண பகவான் பேரில் பார்வலர் கையை பருப்பதம் நீங்கி பன்னவர் சூழலை விட்டு வாரொலி மணி வாசகர் வாக்கை வளர்ச்சிவை மடுத்துட விரும்பி ஏர்வளர் பெண் ஏர்வள பெறும் தன்துறை அடைந்தார்போல் ஈஷினன் புன்சொலும் வேட்டு சீர்வரலர் அருணை செழும்பதி தேசிக ரமணமா என்ற ஸ்ரீ ரமண தேசிகத்தை இயற்றினார் தேசிகனை குருவில் நேரில் காண்பதற்கு முன்பே தேசிகனின் குணங்களையும் லட்சணங்களையும் மிக அழகாக இப்பதிகத்தில் விளக்கியுள்ளார் இப்பதிகத்தையும் பொருளையும் இப்புத்தகத்தின் இரண்டாம் பாகத்தில் இங்கே காணலாம் இந்த பதிகத்தையே பகவானுக்கு காணிக்கையாக கொண்டு ரமணாசிரமத்திற்கு புறப்பட்டார் ஆசிரமம் அடைந்த முருகனார் தயங்கியபடியே உள்ளே நுழைந்தார் அப்போது ஆசிரமம் மிகச்சிறியதாக இருந்தது அடியார்களும் மிகச் சிலரே இருந்தார் அவர் ஆசிரமம் வந்து சேர்ந்த அதே நேரத்தில் பகவான் மலைக்கு போவதற்காக புறப்பட்டு கொண்டிருந்தார் முருகனார் அங்கு சென்ற நேரமும் அறையிலிருந்து புறப்பட்டு வரும் நேரமும் ஒன்றாக நிகழ்ந்தது குருவே சீரனை எதிர்கொண்டு அழிப்பது போல் அமைந்தது இந்த நிகழ்ச்சி பகவானை தரிசித்த மாத்திரத்தில் முருகனார் நெக்குருகி செயலற்று நின்றுவிட்டார் பகவானோ தம் திருக்கண்ணால் அவரை நோக்கியவாறு அருளைப் புய்ந்து கொண்டேன் என்றார் இந்த இருவரின் சந்திப்பும் கண்களாலேயே ஒன்று கலந்து வாய்ச்சொற்களுக்கு வேலையற்று போயின சற்று நேரத்திற்கு பிறகு தான் எழுதி கொண்டு வந்த பதிகம் நினைவிற்கு வரவே அதை பகவான் முன்னிலையில் படிக்க முயன்றார் சில வரிகளே படிக்க முடிந்தது நா குழறி வார்த்தைகள் வெளிவராமல் முருகனாருக்கு தொண்டை அடைத்தது கண்ணீர் பெருகி விழித்திரையை மறைத்து மேலே படிக்க முடியாமல் தடுத்தது இதை கண்ட பகவான் இப்படி கூடும் நானே படிக்கிறேன் என்று அவரிடமிருந்து வாங்கி தாமே படித்து முடித்தார் முருகனார் தம் கண்களால் பகவானைப் பருகிக்கொண்டே இருந்தார் அதன் பெயராக உள்ளத்தில் பொங்கிய ஆனந்த அலைகளின் வெளித்தோற்றமாக அவரது கண்கள் நீரைச் சுரிந்த வண்ணம் ஸ்ரீ பகவான் படிப்பதைப் பார்த்தபடியே தன்னை மறந்து நின்றார் பிறகு ஒரு நாள் இரவு சாப்பாடு முடிந்தவுடன் பகவான் சன்னிதியில் உட்கார்ந்த முருகனார் திடீரென்று பரபரப்புடன் காணப்பட்டார் மேல் அங்கு நடந்ததை முருகனார் வாக்காகவே திருவண்ணாமலை வந்த இரண்டு மூன்று நாட்களில் எனக்குள் ஏதோ ஒரு மாற்றம் இருந்தது அது என்ன என்பது எனக்கு தெரியவில்லை அது ஒருவித உற்சாகத்தில் என்னை அழித்துவிட்டது நான் மகர்ஷிகள் முன்னிலையில் உட்கார்ந்து மனதை ஏகாகிரப்படுத்தினேன் சில நிமிடங்களுக்குள் எனக்கு ஒரு தேஜஸ் காணப்பட்டது அவர் சரீரம் அதன் சுற்றுப்புறங்களில் ஒரு விதமான காந்தி ஆனால் அவர் சரீரம் மட்டும் அந்த ஒளிக்கு விலட்சணமாயிருந்தது இந்த விதமாக எத்தனை நேரம் இருந்ததோ தெரியவில்லை நான் முழுவதமாக இந்த காட்சியில் ஆழ்ந்துவிட்டேன் அப்போது அங்கே குஞ்சுசுவாமி தண்டபாளி சுவாமி அருணாச்சல இருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் எனது தனித்தன்மையை முற்றும் இழந்தேன் அத்தியாத்மபரமான ஒருவித மாறுபாடு கடல் போல் வந்து என்னை விழுங்கிவிட்டது நான் விழிப்புணர்விலிருந்தும் என் அனுபவம் எல்லாம் ஒரு கனவு போல் விசித்திரமாக இருப்பு இல்லாதது போல் ஆச்சரியமாக இருந்தது உலக விஷயங்கள் எனது தனித்தன்மை எல்லாவற்றையும் எழுந்து கொண்டிருப்பதைப் போல் ஒரு பயம் என்னை பிடித்துக்கொண்டது அதன் பயனாக நான் திருவண்ணாமலையிலேயே வாசம் செய்ய நேரிடுமோ என்றும் என் தாயாருக்கு இருக்கும் ஒரே ஒரு ஜீ ஜீவனாதாரமான என்னை அவள் எழுந்து விடுவாளோ என்ற பயமும் எனக்கு தோன்றியது அதற்கு அனுகுணமாக சில சொற்கள் என் வாயிலிருந்து வெளிவந்தன இங்கே ரமண மகர்ஷிகளின் தலைமையில் ஒரு பெரிய திருடர் கூட்டம் இருக்கிறது அவர்களின் வேலையெல்லாம் அருகில் வருபவர்களின் மனதை மயக்கி அவர்களை அந்த கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வதுதான் என்னை அவர்களுடைய இரும்பு பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு போக என் தாயாருக்கோ அல்லது வேறு யாருக்கும் சாத்தியமில்லை அதனால் நான் உடனே இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் இந்த கொஞ்ச நேரம் என்னையும் அறியாமல் உமது தேஜஸை பார்த்து நான் தாங்க முடியாமல் இருக்கிறேனே அப்படிப்பட்டதை உமது தாயார் ஒரு பெண் உமை பத்து மாதம் சுமந்தாள் என்றாள் என்றால் அது எவ்வளவு அற்புதம் என்றேன் இப்படி ஒருவித மாறுபாடான ஆவேசத்துடன் பேசிக்கொண்டே நான் நமஸ்காரம் செய்துவிட்டு எழுந்து வந்துவிட்டேன் முருகனார் வேகமாக வெளியேறிச் செல்வதை கவனித்த பகவான் அருகிலிருந்த கொஞ்சு சுவாமியையும் அருணாச்சல சுவாமியையும் பார்த்து முருகனாரை தொடர்ந்து செல்லும்படி ஜாடை காட்டவும் இருவரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஆசிரமத்திற்குச் சென்று தொலைவில் உள்ள அக்னி தீர்த்தம் வரை மூவரும் சென்றனர் முருகனார் மேலும் நடக்க தொடங்கியதும் கொஞ்ச சுவாமி அவரது அருகில் சென்று ஏன் சுவாமி நல்ல நிலவு காய்கிறதே இந்த குளத்துப்படிகளில் உட்காரலாமே என்றதும் சரி என்று உட்கார்ந்தார் சற்றுநேரம் சும்மா இருந்துவிட்டு பிறகு முருகனார் ஒருவராக புதிதாக தனக்கு நென்ற அனுபவத்தை பதற்றத்துடன் கூறினார் அவர்கள் இருவரும் முருகனாருடைய கலவரத்தையும் பயத்தையும் நீக்கும் பொருட்டு பகவானுடைய சாத்விக சுபாவத்தையும் கருணை மிகுந்த வாத்சல்யத்தையும் எடுத்துக் கூறி பயப்படாமல் திரும்பி வரும்படி கூறினார்கள் ஆயினும் முருகனார் அங்கும் மிங்குமாக செங்கம் சாலையில் வெடி காலை பிறகு நான் ஆசிரமத்தை விட்டு தப்பிச் செல்வதற்கு செய்த பிரயத்தனமெல்லாம் வீணாயின என் இருப்பானது முழுக்க திருவண்ணாமலையில் ஆழ்ந்து போனது போலும் திருவண்ணாமலை வேறு மகர்ஷி வேறு என்று இல்லாமல் அபேதமாயின என்று முருகனார் கூறினார் இதன்பின் இரண்டு நாள் தங்கிவிட்டு சென்னைக்கு திரும்பினார் சில நாட்களுக்கு பிறகு முருகனார் மீண்டும் பகவான் தரிசனத்திற்காக வந்தார் மகர்ஷிகளின் எதிரில் உட்கார்ந்ததும் மீண்டும் அதே அனுபவம் தான் பகவானது சரீரம் தேஜோமயமாகி அதில் அவரது தனித்தன்மை கரைந்துவிட்டது மறுபடியும் பழைய பயம் பிடித்துக் கொண்டது தான் இங்கிருந்துவிட்டால் தனது தாயே நிரந்தரம் நிரந்தரமாக இழக்க நேரிடும் என்று தோன்றியது எனவே நள்ளிரவில் ஆசிரமத்தை விட்டு புறப்பட்டு நகரில் தங்கிவிட்டு சென்னை திரும்பினார் இது நடந்தது கிறிஸ்துமஸ் விடுமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி நாலாக இருக்கலாம் நான்கு தாயாருக்கு ஸ்ரீ பகவான் தரிசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகா சிவராத்திரியின் போது முருகனார் தன் தாயாரை ஆசிரமத்தில் அவருக்கு நல்ல வரவேற்பு இருந்தது முருகனாரும் தன்னை தியானத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார் அதன் பிறகு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பகவான் தர்சனத்திற்கு வந்து போவார் ஒரு தன் வகுப்பு மாணவிகளையும் அழைத்து வந்தார் பகவானை தவிர வேறந்த சிந்தனையும் மற்றவராய் ததேக பக்தியுடன் முருகனார் மெல்ல மெல்ல பகவானின் அருட்பிரபாவத்திற்கு அடிமையானார் காந்தியவாதியும் அகிம்சாவாதியுமான அவர் வாயில்லா பிராணிகளாகிய குதிரை மாடு குதிரை மாடு முதலியவை பூட்டப்பெற்ற வண்டிகளில் ஏறமாட்டார் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து ஆசிரமத்திற்கு வந்தால் திரும்பி போகும்போது தேனில் விழுந்த வண்டைப் போல சிக்கித் தவிப்பார் சென்னைக்கு திரும்பி போவதற்காக ரயில் நிலையத்திற்கு புறப்படுவார் சற்று நேரத்தில் திரும்பி வந்து நிற்பார் இதைக் கண்ட பகவான் அவர் சென்னைக்கு செல்வதாயிருந்தால் தனியாக அனுப்பாமல் யாரையாவது கூட அனுப்பி ரயில் நிலையத்தில் விட்டு சொல்வார்கள் கூட வந்தவர் இவரை ரயில் நிலையம் வரை கொண்டு சென்று விட்டு ஆசிரமம் திரும்புவார் ரயில் நிலையத்தில் முருகனார் நிலை கொள்ளாமல் பிளாட்பாலத்தில் மேலும் கீழமாக உலவிக்கொண்டிருப்பார் சிறிது நேரத்தில் ரயில் வந்து நிற்கும் அவர் இதில் ஏற வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் நடந்து கொண்டிருப்பார் ரயில் வந்ததும் பிரயாணிகள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்பார்கள் எதையும் இவர் கவனிப்பதே இல்லை குறித்த நேரத்தில் ரயில் கிளம்பிவிடும் ரயில் சென்றதும் ஒன்றும் புரியாமல் இவரும் பெருமூச்சுடன் மீண்டும் ஆசிரமம் வந்து திரும்பி வந்த முருகனாரை பார்த்து பகவான் ஏன் ரயில் வரவில்லையா என்று கேட்பார் அதற்கு முருகனார் ரயில் வந்தது என்பார் ஏன் நீங்கள் போகவில்லை என்றால் எனக்கு அதில் ஏற வேண்டும் என்ற எழுச்சி உண்டாகவில்லை அதற்குள் ரயில் போய்விட்டது என்று கள்ளமற்ற உள்ளத்துடன் பதில் கூறுவார் அவரது முகத்தை பார்த்தால் பரிதாபமாக இருக்கும் பகவான் சரி சரி என்று சமாதானப்படுத்துவார் அதற்கு பிறகு முருகனார் ஊருக்கு போவதாயிருந்தால் பகவான் அவருடன் யாரையாவது அனுப்பி அவரை ரயில் ஏற்றிவிட்டு ரயில் கிளம்பிய பிறகு திரும்பி வரும்படி சொல்லி அனுப்புவார் ஸ்ரீ பகவான் சொல்லிய வண்ணம் முருகனாரை ரயிலேற்றி விட்டு வந்து திரும்பி வந்து அவர்கள் ஸ்ரீ பகவானிடம் முருகனாரை பத்திரமாக நாடு கடத்திவிட்டு வந்துவிட்டோம் என்று ஹாஸ்யமாக குறிப்பிடுவார்கள் ஐந்து தாயார் சிவனடி செய்தல் சென்னைக்குப் போவதும் வருவதுமாக இருப்பதில் முருகனாருக்கு கொஞ்சமும் சம்மதமில்லை எப்படியாவது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அண்ணாமலைக்கே வந்து அண்ணல் ரமணரின் திருவடியே கதியென்று கிடக்க வேண்டும் என்ற தீராத ஆசை உருவெடுத்தது தன்னைத் வேறு கத்தியற்ற வயது தனது தாயாரை யாரிடம் ஒப்படைப்பது முருகனாருக்குத் தன் தாயாரிடம் அளவு கடந்த அன்பும் பரிவும் இருந்தது அதனால்தான் தாயார் உயிருடன் இருக்கும் வரை அண்ணாமலையில் தங்காமல் போவதும் வருவதுமாக இருந்தார் இவருடைய எண்ணம் நிறைவேறும் காலம் வந்ததோ என்பது போல சிறிது காலத்தில் தாயார் இறந்துவிட்டார் பெற்றவர்களுக்குச் செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை செய்து முடித்து சிறிது அஸ்தியை தனுஷ்கோட்டையில் கரைத்துவிட்டு இவர் குடுவையில் போட்டு எடுத்துக் கொண்டு வந்தார் அதை வெளியில் உள்ள இருப்பை மரத்தடியில் வைத்துவிட்டு ஸ்நானம் செய்து ஸ்ரீ பகவானிடம் வந்து பணிந்து நின்றார் பகவான் முருகனாரைப் பார்த்ததும் என்ன தாயார் காரியங்களெல்லாம் முடிந்துவிட்டதா என்று பரிவுடன் விசாரித்ததும் முருகனாருக்கு அடங்கியிருந்த துக்கம் வெளிப்பட்டு கண் கலங்கியபடியே முடிந்துவிட்டது என்றார் அருகிலிருந்த குஞ்சு பகவானிடம் தாயாரின் அஸ்தியை கொண்டு வந்திருக்கார் என்று சொன்னதும் பகவான் நல்லதுதான் பக்கத்தில் உள்ள அக்னி தீட்டமும் விசேஷம்தான் அதிலேயே போடலாம் என்றதும் அவ்வாறே செய்தார் முருகனார் தம் தாய் மீது தமக்கு உள்ள பாசத்தை வெளிப்படுத்தி இயன்றால் தனக்கு இவ்வெளியேனால் இறுதிக்கடனே இருப்பித்தாய் என்று ரமணசந்தி முறையில் பேற்றுப்பதிகத்தில் பாடியிருக்கிறார் மேலும் என் நிலை மாறற்கு இடையூறின்றி என் அன்னையை தன் சேவடினில் சேர்க்கும் முன் தன்னியல்பார்போல் என்னையும் அறியாது அன்னவள் தனை அனுமதி அளிப்பித்தும் என்று கீழ்த்தி திருகவலில் இருநூத்தி பத்தொன்பது முதல் இருநூத்தி இருபத்தி ரெண்டு வரிகள் வரை குறிப்பிட்டிருக்கிறார் ஸ்ரீ ரமணேவமாலையில் அன்னையின் பிணியை அகற்றிட வேண்டல் அன்னைக்கு அருள் ஆட்சி ஆட்கொள வேண்டல் அன்னை திருவடியுற அவள் நிலை வினாதல் போன்ற பல பதிகங்கள் இயற்றியுள்ளார் அந்த பாடல்களை படித்தால் பட்டினத்தார் தன் தாயை நினைத்து உருகி பாடிய பாடல்களைப் போலவே நெஞ்சை உருக்குகின்றன ஸ்ரீ ரமண சன்னிதிமுறை என்ற துதிநூலை தம் தாய்க்கே உரிமையாகச் செய்திருக்கிறார் வெங்கடரமணனாகிய உன் பொற்பாதங்களுக்கு என்னைச் சரணாக பூட்டிய அந்த நல் நல் தாய்க்கு இந்நூலை உரிமையாக்குகிறேன் என்று உரிமை உரையில் கூறுகிறார் இப்படி பல பாடல்களின் மூலம் முருகனார் தனது தாயன்பை வழிபடுத்தியுள்ளார் ஆறு அண்ணாமலையில் ஸ்திரவாசம் தாயார் காலமான பிறகு முருகனார் சென்னையில் பார்த்து வந்த ஆசிரியர் பதவியையும் குடும்பத்தையும் திறந்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் அண்ணாமலைக்கே நிலையாக வந்துவிட்டார் மேலைமணிய செட்டியார் மூலம் முருகனார் தன் மனைவியின் செலவினங்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்ததாக தெரிகிறது செட்டியாருக்கு பகவான் அருள் கிடைத்த நிகழ்ச்சியை முருகனார் கீர்த்தி திருவகவலில் மேலை சிவபுரி கண்ணே சிரேட்டி சுப்பிரமணிக்கு அவசர கோலக் காட்சியளித்தும் என்று இருநூத்தி அறுபது வரிகளில் குறிப்பிட்டுள்ளார் திருவண்ணாமலைக்கு வந்த ஆரம்ப காலத்தில் ஆசிரமத்திற்கு அருகில் உள்ள பலாக்கத்தில் தங்கியிருந்தார் ஊருக்குள் சென்று பெக்ஷி எடுத்து சாப்பிடுவார் பல நாள் பட்டினியாகவும் விருந்ததுண்டு இலக்கண இலக்கிய கிரந்தங்களையும் தமிழ்காவியங்களையும் அவர் ஆர்வமுடன் கற்றிருந்தார் இவர் படித்து தேரிய நூல்கள் பல பல எதையும் நினைவில் நிறுத்தி வைக்கும் ஆற்றலும் மிகுந்தவர் முருகனார் பெரும் புலவராக இருந்தும் வேதாந்த நூல்களை படித்ததில்லை பகவானிடம் நேர்முகமாக வேதாந்த வித்தியை அபியசித்தவர்கள் முருகனாரும் புதுக்கோட்டை கி லக்ஷ்மண சர்மாவும் தான் மற்றவர்கள் இங்கு வருவதற்கு முன்பே ஓரளவு வேதாந்த பாடம் படித்துவிட்டு ஸ்ரீ பகவானிடம் சில சந்தேகங்களை இவர்கள் இருவரும் பெரிய அறிஞர்களாயிருந்தும் ஸ்ரீ பகவானை அடைந்து அவரிடமே வேதாந்த நுட்பங்களை பரிபூர்ணமாக சந்தேக விபரீதம் வர கற்றுத் முருகனாரை பற்றிய ஒரு சுவையான சம்பவத்தை குஞ்சு சுவாமியிடம் கேட்டதை இங்கு எழுதுகிறேன் ஈசான்ய மடாதிபதியாகிய நடேச சுவாமிகள் முருகனாரின் அறிவாற்றலை அறிந்து அவரை தம் மடத்தில் தங்கியிருந்து தமக்கு மாணிக்கவாசிகளின் திருச்சிற்றும்பல கோவையாருக்கு பாடம் சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கெனங்க முருகனார் ஈசான்ய மலத்தில் தங்கி அவருக்கு பாடம் நடத்தினார் தினமும் காலையில் பாடம் நடத்திவிட்டு பிற்பகலில் புறப்பட்டு ஆசிரமம் வந்துவிடுவார் அப்போது மலை மீதுள்ள குகை நமசிவாய மடத்தில் தங்கியிருந்த சாது நடனானந்தர் மேற்கு கோபுரத்து அருகில் முருகனாரை சந்தித்து இருவரும் சேர்ந்து ஆசிரமம் வருவார்கள் முருகனார் தினமும் சில பாடல்கள் எழுதி கொண்டு வருவார் ஒருநாள் ஒரு பாடலின் முதல் நான்கு வரிகள் எழுதிய முருகனாருக்கு மற்ற வரிகள் என்ன முயற்சித்தும் எழுத முடியவில்லை எனவே வழியில் சந்தித்த நடனானந்தர் அந்த பாடலின் மீதி வரிகளை எழுதி பூர்த்தி செய்தார் ஆசிரமம் வந்ததும் பாடலை பகவானிடம் காட்டி நடந்ததை கூறினார்கள் பகவான் சிரித்துக்கொண்டே நடனானந்தரை பார்த்து நாளைக்கு நீங்கள் முதல் நான்கு வரி எழுதுங்கள் பாக்கி வரிகளை இவர் எழுதிட்டும் சரியாகிவிடும் என்றார் அதன்படி மறுநாள் நடனானந்தர் முதல் நான்கு வரிகளைக் கொண்ட ஒரு பாடலை எழுதவும் மீதி நான்கு வரிகளை முருகனால் எழுதி பூர்த்தி செய்து பகவானிடம் காட்டினார்கள் இப்பாடலையும் கண்ணுற்ற பகவான் பரவாயில்லையே இரட்டைப்பதவர்கள் முதல் பாட்டிற்கு முருக என்றும் அடுத்ததற்கு நடன என்றும் பெயர் வைத்துவிட்டால் போகிறது என்று ஹாஸ்யமாக கூறியதாக கொஞ்சு சுவாமிகள் கூறினார் பிக்ஷை எடுத்துச் தான் என்ற அகங்காரம் அடங்கி தேகாத்மபாவம் ஒழியும் என்று பகவான் அடிக்கடி சொல்வது வழக்கம் அதனால் முருகனார் தாமும் பிக்ஷை எடுக்க நினைத்து ஒரு வெள்ளைத் தொண்டை ஜோல்னாவாக கையில் கட்டிக்கொண்டு டவுனுக்கு போய் பிக்ஷை எடுத்து வருவார் கொண்டு வந்த பிக்ஷையை பலாக்குவத்தில் உள்ள குளக்கரையில் வைத்துவிட்டு குளத்தில் இறங்கி கைகால்களை சுத்தம் செய்து கொண்டு பிறகு சாப்பிடுவார் முருகனார் மிக சுத்தமாக இருப்பார் அவர் பிக்ஷையீடு வாங்கும் தொண்டை பார்த்தால் வெள்ளை வெளையர் என்று பிக்ஷைடுவதற்கே தயங்கும்படி அவ்வளவு தூய்மையாக இருக்கும் சில சமயம் பிக்ஷையை குளக்கரையில் வைத்துவிட்டு கை கால்களை சுத்தம் செய்வதற்காக குளத்தில் இறங்கி மண்ணை போட்டு கைகால்களை நேரம் போவதே தெரியாமல் தய்த்துக்கொண்டே இருப்பார் இதற்குள் பலாக்கோத்தின் ஏகபோக உரிமையாளர்களாகிய வானரப்படைகளில் சிலர் வந்து அந்த பிக்ஷா நத்தை திறந்து வைத்துக் கொண்டு உண்டுவிட்டு போய்விடுவார்கள் மெதுவாக மேலே வந்து பார்க்கும்போது வெறும் துண்டு மட்டும்தான் இருக்கும் அன்று உபவாசம்தான் இப்படி பலமுறை நடப்பதுண்டு ஒருமுறை இந்த பரிதாப நதியை நேரில் பார்த்த பலாக்கோத்து பிள்ளையார் கோயில் பூஜை செய்யும் சபாபதி பிள்ளை முருகனாரைத் தம்முடைய அறையில் தங்கும்படியும் தாம் கோயிலிலேயே இருந்து கொள்வதாகவும் சொல்லி அங்கு தங்க வைத்தார் இவ்வாறாக முருகனாருடைய பலாக்கொத்து வாசம் தொடங்கியது ஏழு பலாக்கொத்து வாசம் முருகனார் பலாக்கொத்தில் வசித்து வந்த காலத்தில் அங்கு கொஞ்சுசுவாமி முனகால வெங்கட்ராமையா விஸ்வநாத சுவாமி ராமநாத பிரம்மசாமி சாரி ராமநாத பிரம்மச்சாரி ராமசுப்பையர் முதலானோரும் வசித்து எல்லோரும் ஸ்ரீ அன்பர்களானபடியால் அந்த இடம் மிகப் புனிதமாகத் திகழ்ந்தது பலாக்கோத்தில் வசித்து வந்த பொன்னான நாட்களை மறக்கவே முடியாது என்று குஞ்சுசுவாமி அடிக்கடி சொல்வார் பகவானுடைய அடியார்கள் பகவானின் உபதேசமாகிய விசார மார்க்கத்தை அடுத்தபடியாக அவர்கள் மேற்கொள்வது கிரிபிரதக்ஷக்ஷனம் இது ஆத்மலாபத்திற்கு மிக உயர்ந்த சாதனம் என்பது யாவரும் அறிந்த அனுபவமாகும் இதை உத்தேசித்து முருகனாரும் தொடர்ந்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் கிரிபிரதட்சணம் செய்து முடித்தார் பொதுவாக முருகனார் தம் அனுபவத்தை வெளியிட மாட்டார் அப்படிப்பட்டவர் வெளியிட்ட ஒரு அனுபவம் மிக ஆச்சரியமானது அவர் கிரிபிரதட்சணம் செய்யும்போது நிறுதி லிங்கத்திலிருந்து அடியண்ணாமலை வரும் வரை தனக்கு தேக உணர்வே மறந்துவிடும் என்பதை மற்றும் சொல்லி அதிசயிப்பார் ஒரு முறை அடியார் ஒருவர் பகவானை பணிந்துவிட்டு தன் குறையை பகவானிடம் கூறினார் தான் பத்து வருடமாக சுப்பிரமணிய சுவாமியின் மந்திரத்தை ஜபித்துக் ஆயினும் அந்த தெய்வம் தனக்கு பிரத்யட்சமாகவில்லை என்றும் வேதனையுடன் கூறினார் அதை கேட்ட பகவான் அப்படியா என்றார் சன்னிதியில் உட்கார்ந்திருந்த முருகனார் மிகுந்த சந்தோஷத்துடன் அவரிடம் உங்கள் மந்திரம் பலித்துவிட்டது உங்கள் எதிரில் இருப்பவர் யார் என்று நினைக்கிறீர்கள் என்றார் அதை கேட்ட அடியார் துணுக்குற்று கண்களை அகலவித்து பகவான் பக்கம் திரும்பி சில நொடிகள் ஆர்வமுடன் பார்த்தார் அடுத்த கிணத்தில் அவர் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிய பரவசத்துடன் ஆமாம் என் மந்திரம் பலித்துவிட்டது என் இஷ்ட தெய்வம் பிரத்யட்சமாகிவிட்டது என்று பூரித்துப் போனார் ஸ்ரீ ரமணரே சுப்பிரமணியர் என்ற அனுபவத்தை உணர்ந்தார் மற்றொரு முறை ஒரு அன்பர் முருகனாரிடம் ரமண பக்தர்களை ரமண பக்தர்கள் அவரை முருகன் சிவன் என்று பற்பல அவதாரங்களாக விவரிக்கிறார்களே உண்மையில் அவர் எந்த தெய்வத்தின் அவதாரம் என்று கேட்டார் அதற்கு முருகனார் அவர் எந்த தெய்வத்தின் அவதாரமும் அல்ல எல்லா தெய்வங்களுக்கும் ஆதாரமான பரம்பொருள் அவர் என்று வடி மேலும் ஸ்ரீரமண சன்னிதி முறையில் திருவுந்தியார் பகுதியில் இதுவரை பூமியில் தோன்றிய தெய்வ அவதாரங்கள் அனைத்தும் ஸ்ரீ பகவானது திருவாவதாரங்களே என்று முருகனார் பாடியதும் தாருகாவன் திருஷிகளுக்கு சிவன் உபதேசப் பகுதியை சிவபெருமானாகவே எழுந்துள்ளியுள்ள பகவானைக் கொண்டு பூர்த்தி இங்கு குறிப்பிடத்தக்கதாம் எட்டு ஸ்ரீ ரமண சந்நிதி முறை முருகனார் திருவண்ணாமலைக்கு நிலையாக வந்த பிறகும் அவ்வப்போது சில பாடல்களை எழுதி ஸ்ரீ பகவானிடம் கொடுப்பது வழக்கம் அப்படி உருவானதே ஸ்ரீ ரமண சன்னிதி முறை என்ற அறிய துதி நூல் ஸ்ரீ பகவானுடைய காலத்திலேயே பல அன்பர்கள் இந்த நூலிலிருந்து பாடல்களை மனனம் செய்து பகவானது சந்நிதியில் பாடுவார்கள் இந்த நூலின் பாட்டுடை தலைவர் ரமண பகவான் நூலை பாடியவர் பகவானால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் அருட்பார்வையில் சிக்கித் திளைத்தவர் பகவானையின்றி வேறெந்த தெய்வத்தையும் தொழுவதில்லை என்ற தெய்வீக கற்பு உடையவர் அத்தகைய அடையாறைக் கொண்டு பகவான் தம் சன்னிதி முறையை ஏற்றுவித்துள்ளார் முன்னவன் முனைந்தால் முடியாததும் உந்தோ சந்நிதி முறை என்றால் ஆண்டவன் சந்நிதியில் தம் மனத்தில் உள்ள குறைகளையும் செங்கடங்களையும் நிவர்த்திக்கும் பொருட்டு ஆண்டவனிடம் முறையிட்டுக் பிரார்த்தனை செய்வது என்று பொருள் ஆண்டவனை எப்படி துதிப்பது என்பதையெல்லாம் வரிசைப்படுத்திக் காட்டும் முறைநூல் என்றும் கூறலாம் பரமேஸ்வரனைப் போற்றி பாடிய மெய்யடியார்களின் பாடல்களை வரிசைப்படுத்தி பன்னிரி திருமுறைகளாக வகுத்துள்ளனர் தென்னாட்டில் சைவ வழிபாட்டு சம்பிரதாயங்களில் இந்த பன்னிரி திருமுறைகள் மிக உயர்ந்த இடத்தைப் பெற்று பக்தி வெள்ளத்தை பாய்ந்து ஓடும்படி செய்து அன்பர் உள்ளத்தில் நிலை மேலும் சில திருத்தலங்கள் சந்நிதிமுறை என்ற தனித்துதிநூலால் பாடப்பெற்று சிறந்து விளங்குகின்றன ஆதிகாலம் தொட்டே இப்படி சந்நிதிமுறை பாடுவது வழக்கத்தில் உள்ளது அண்மையில் சிதம்பர சுவாமிகள் என்னும் பெரியார் திருப்போரூர் சந்நிதி முறை என்ற நூலை இயற்றியுள்ளார் ரமண சந்நிதி ஒரு தனிச்சிறப்புடையது பன்னிரு திருமுறைகள் என்று கூறப்படும் தொகுதியானது பல மெய்யடியார்களால் பாடப்பெற்று தொகுக்கப்பட்டது ரமண சந்நிதி என்ற இந்நூல் பன்னிரு திருமுறைகளில் பன்னிரண்டாம் திருமுறையாகிய பெரிய புராணம் தவிர மற்ற பதினோரு திருமுறைகளையும் தழுவி முருகனார் ஒருவராலேயே ஏற்றப்பட்ட நூலாகும் மேலும் பன்னிர திருமுறைகளுக்குள் சேராத சில பிரபந்த அமைப்பிலும் முருகனார் பாடியிருக்கிறார் ஸ்ரீ பகவானுக்கே உரித்தன கண்ணாலே அருள் மாறி பொய்வதைப் பாடிய திருக்கண்ணோக்கம் என்ற பதிகம் அருமையிலும் அருமை அருள் நோக்கத்திற்கு அதாவது சக்ஷு தீட்சைக்கு ஆதாரமாக நின்றுவதும் ஸ்ரீ பகவானின் திருக்கண்ணோக்கத்தின் கருணை வெள்ளம் கரைபுரண்டு இந்த பாடல்களில் ஓடுகிறது பகவான் தம் அடியார்களுக்கு செய்யும் சக்ஷு தீட்சை என்னும் இந்த கண்ணோக்கம் மிக மிக சக்தி வாய்ந்தது பகவானது இந்த அருட்பார்வையிலிருந்து முமுட்சுக்கள் யாரும் தப்பியதில்லை அந்த அருட்பார்வை பட்ட மாத்திரத்திலேயே அடையாளர்களின் வினை மாய்ந்துவிடும் வண்டு வெடு தூது வண்டு திருமாற்றம் என்ற இரு தொடர்பதிகங்களில் வண்டு திருமாற்றம் தனிச்சிறப்பு வாய்ந்தது நாரை விடுதூது என்பது போன்ற பாடல் அமைப்புகளைப் போன்று வண்டு விடுதூது அமைந்துள்ளதாயினும் வண்டின் பதிலுரையாக அமைந்துள்ள வெண்பா பதிகம் ஸ்ரீ ரமண சன்னிதி பல சிறப்பு அம்சங்களில் ஒன்றாகும் இரு பதிகங்களை பற்றிய நிகழ்ச்சி ஒன்று பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேதியிட்ட ரமணாசம கடிதங்களில் சூரியநாகம்மா குறிப்பிட்டுள்ளார் பகவான் மலைமேல் வசிக்கத் தொடங்கிய காலத்திலிருந்து அடியார்கள் பலர் பகவானைப் போற்றி துதிகள் பதவி ஏற்றியுள்ளனர் அந்த தீந்தமைப் பாடல்கள் பாடுவோரையும் கேட்போரையும் நெஞ்சி உருக்கி இறைவனுடன் ஒன்றுபடுத்தும் அற்புத ஆற்றல் மிக்கவை இம்முறையில் முருகனாரும் அவ்வப்போது சில எழுதி கொண்டு வந்து ஸ்ரீ பகவானிடம் கொடுப்பார் அப்படி எழுதி வரும்போது ஒரு அண்ணாமதி ரமணன் அன்பர்க்கு அருண் கண்ணாலே பெய்யும் கருணைத் திறம்பாடி எண்ணாதனை எண்ணி ஏங்கடியர் வெம்பாவத் திண்ணாசரவே திருசேவகம் பாடி பெண்ணான் அலிகளினும் வேதத்தை நீத்துத்தம் உள்நாடு உளத்து ஒளிரும் உண்மை வளம்பாடி பண்ணார் அவன் புகழி பாடும் கீதாமுதம் போல் தன்னாரமைதி தழையேலோரெம்பாவாய் என்ற திருவம்பாவைப் பாசுரத்து எழுதி பகவானிடம் கொடுத்தார் அதை படித்து பார்த்த பகவான் முருகனாரை பார்த்து மணிவாசகரை போல் எழுதுவீரா இப்படி எழுதி கொண்டே போனால் திருவாசகம் போலவே அமையுமே என்று கூறினார் பகவான் கூறிய வார்த்தையை கேட்டதும் முருகனார் செயலற்று நின்றார் திருவாசகம் எழுதிய மணிவாசகர் எங்கே நான் இங்கே எழுதும்படி கூறும் பகவானோ குந்தமரத்தடியில் அன்று மணி ஆட்கொண்ட பரமசிவமேயாய் இன்று அருணையில் அமர்ந்து அருள் பாதிக்கிறார் ஆனால் சிற்றறிவு படைத்த என்னால் மணிவாசகரை போல பாட முடியுமா வெண்மணியான சூரியனிடம் மின்மினி போட்டியோடு போட்டியிட முடியுமா அனுபூதிமானாகிய மணிவாசகர் போல் என்னால் எப்படி எழுத முடியும் என்று விமலுக்கு இடையே கூறி முடித்தார் இதை கேட்ட பகவான் தம் திருக்கண்களாலேயே அருட்சக்தியை முருகனார் உள்ளத்தில் பாய்ச்சினார் இதன் முருகனார் தம் பாடல்களை திருவாசக அமைப்பு வைத்து பதிகங்கள் ஏற்றத் தொடங்கினார் இப்படி பதிகங்கள் எழுதி வருவதை அறிந்த ஓர் அன்பர் முருகனாரை பார்த்து நீங்கள் எழுதிவரும் பதிகங்களை முறைப்படுத்தி சந்நிதி முறையாக எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இவ்வாறு ஸ்ரீ ரமண சந்நிதி என்னும் அரிய நூல் உருவெடுத்தது பகவான் தம்மை ஒரு கருவியாக கொண்டு தாமே சந்நிதி முறையை பாடி முடித்தார் என்பதை முருகனார் பல பாடல்களின் மூலம் மூலம் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அவற்றில் ஒன்று பொங்கும் ஆன்மானு பூதி எங்கே என்று இசைத்தேன் இசைத்தலும் எய்த்தேன் எய்த்தலும் அசைத்தே மதியை அருளால் அலத்தி என் இதயத்தே இலங்கு அவ்விரைவன் எனது செய்கை இலாதே ரமண சந்நிதிமுறை நூல் சாற்றினன் தன்னது வாய்மையை தழித்து ஓங்கிடவே ஸ்ரீ பகவான் கண்களில் உள்ள அருட்சக்தியானது எப்படி தம்மை வந்து அடைந்தோரின் உள்ளத்தில் பாய்ந்து அடியார்களை நன்னெறிக்க உயர்த்துகிறது என்பதை மேற்கண்ட சம்பவத்தின் மூலம் அறியலாம் பகவானின் கண் அருட்கண்ணோக்கமானது அந்தமேலா கண்ணாய் கண்ணாய் உளர்கிறது என்பதை முருகனார் திருக்கண்ணோக்கம் என்ற தலைப்பில் முப்பத்திரண்டு பாடல்களில் விளக்குகிறார் கண்ணாகி அக்கண்ணில் கருமணியாய் அம்மணியில் பண்ணாத பாவையாய் பாவையதன் நாட்டமுமாய் வெண்ணாகி வெண்மணியாய் இத்தனைக்கும் வேறாகும் கண்ணாய ரமணனு கண்ணோக்கம் ஆடாமோ திருக்கண்ணோக்கம் நான்காவது பாடல் இதன் பொருள் முகத்தின் அழுகிற்கும் ஊனுடம்பிற்கும் இன்றிமையாத உறுப்பாகிய கண்ணாயிருந்து அந்த கண்ணுக்குள் கருமணியாய் விளங்கி அந்த கருமணிக்குள் இயல்பாய் அமைந்த பாவையாய் பாவையினுடைய ஆட்டத்தின் நசைவாய் இவை யாவும் காரணமாகிய வானமாய் வானத்தில் உழைகின்ற சூரியனாய் அதாவது சூரிய ஒளியை கிரகிக்கின்ற கண்தான் தன் எதிரில் உள்ளவற்றை பார்க்க முடியும் இவை அத்தனைக்கும் வேறாகத் தனித்து விளங்கும் அறிவுக்கண்ணாகிய ரமணனோடு அருட்கண் நோக்கம் ஆடுவோம் ரமண சன்னிமுறை நூலின் முதல் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் ரமண பாதானந்தர் என்ற பகவானது அன்பரால் வெளியிட பெற்றது ஒன்பது ரமண முதல் பதிப்பில் ரமண புராணம் இடம்பெறவில்லை சன்னிதி திருவாசகத்தை ஒட்டி பாடிய நூலாகையால் திருவாசகத்தின் முதல் பகுதியாகிய சிவபுராணம் என்னும் பகுதி இந்நூலிலும் இருக்க வேண்டும் ஆகையால் முருகனார் அந்த பகுதியை எழுதி ரமண சநிதிமுறையில் சேர்க்க வேண்டும் என்று எழுத ஆரம்பித்தார் பல வரிகள் எழுதிய பிறகு அதற்கு என்ன தலைப்பு கொடுப்பது என்ற சந்தேகம் முருகனாருக்கு வந்தது திருவாசகத்தின் பாட்டுத் தலைவன் சிவபெருமானாதலால் அப்பகுதிக்கு சிவபுராணம் என்ற தலைப்பு பொருத்தமாக அமைந்தது ரமண சநிதி முறையில் பாட்டுத் தலைவன் ரமண பெருமானாதலால் ரமண என்ற தலைப்பு பொும்தலால் இப்பாடலுக்கு சிவபுராணம் என்ற தலைப்பு கொடுப்பதா அல்லது ரமண புராணம் என்ற தலைப்பு பொருத்தமாக அமையுமா என்ற தடுமாற்றம் ஏற்பட்டு முருகனார் மேற்கொண்டு எழுதுவதை நிறுத்திவிட்டு எழுதியவரை உள்ள காகிதங்களை ஸ்ரீ பகவானது பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு வெளியே சென்றுவிட்டார் முருகனார் அன்று மாலையில் ஸ்ரீ பகவானது அறைக்கு வந்தபோது பகவான் முருகனாரைப் பார்த்து காலையில் தம்மிடம் கொடுத்த தாள்களை திருப்பி அவரிடமே கொடுத்து அவற்றைப் பார் என்று கூறி அருளினார் அந்த தாள்களை பிரித்து படித்து பார்த்த முருகனார் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துவிட்டார் முருகனாரை எழுதி கொடுத்த பாடல்களுக்கு பகவான் தாமே ரமணபுராணம் என்ற தலைப்பு கொடுத்து ஒவ்வொரு தாளிலும் அதை எழுதிவிட்டார் அத்துடன் மேற்கொண்டு பல வரிகளையும் ஸ்ரீ பகவான் தாமே எழுதி முடித்திருந்தார் கேட்காமல் கேட்ட சீடனின் கேள்விக்கு ஸ்ரீ பகவான் கூறாமல் கூறி அதற்கு விடையளித்து அந்த ரமணபுராணத்தை தாமே முடித்தும் கொடுத்துவிட்டார் ரமண சநிதி முறை இரண்டாம் பதிப்பில் ரமணபுராணம் சேர்க்கப்பட்ட போது அதற்கான அச்சுப்பிரதி வந்தவுடன் முருகனார் அதை சரிபார்த்துவிட்டு எதுவரை தம்மால் எழுதப்பட்டது மேற்கொண்டு எதிலிருந்து பகவானால் அருளப்பட்டது என்பதை காட்டுவதற்கு ஒரு அடையாள குறியீட்டிருந்தார் அடிக்குறிப்பில் இவ்வரிகளுக்கு மேல் ஸ்ரீ பகவானே எழுதியவை என்ற விளக்கத்தையும் கொடுத்திருந்தார் திருத்தங்கள் பார்த்து முடிந்ததும் முருகனார் பகவானிடம் அதை கொடுத்து சரிபார்க்கும்படி வேண்டினார் பகவான் அச்சுப்பிரதியை சரிபார்த்து வந்தபோது அடையாள குறிப்பும் அதற்கான விளக்கமும் கண்ணில் அதை படித்து பார்த்த பகவான் முருகனாரை பார்த்து ஓஹோ இது மட்டும் தான் பகவான் எழுதியதோ என்று கேட்டார் அதை செவியிற்று முருகனார் தன் செயல் ஓய்ந்து சாஷ்டாங்கமாக பகவானை நமஸ்கரித்து பகவானே என்னால் எழுதப்படவில்லை எல்லாமே தங்களது அருட்செயல்தான் என்று கண்ணீர் மல்க கதறி பிறகு முருகனார் அந்த அடையாள குறிப்பையும் அடிக்குவிப்பையும் நீக்கிவிட்டார் எனவே ரமண சந்நிதி முறை பகவானால் பாடுவிக்கப்பெற்ற அருட்பெருங்காவியமாகும் என்பதில் சந்தேகமில்லை முருகனார் சுப்பிரமணியம் என்ற தன் வடமொழி பெயரையும் ராமநாதபுரம் என்றும் சேர்த்து முகவாபுரி முருகன் என்று தமிழில் மாற்றிக்கொண்டிருந்தார் இந்த பெயர் மாற்றத்தை அறிந்த விஸ்வநாத ஒரு சமயம் வேடிக்கையாக முருகனாரை பார்த்து சிரித்தவாறே முகவாபுரி முருகன் முகவாபுரி முருகன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இதை கேட்டுக் கொண்டிருந்த பகவான் பார்த்து நீ இப்பொழுது சொன்ன அந்த சொற்றொடரை வைத்து ஏன் ஒரு பாடல் எழுதக்கூடாது என்று கேட்டார் பகவான் கூறியதை கேட்ட விஸ்வநாத சுவாமி பாடல் எழுத என்ன முயன்றும் அவரால் அந்த சொற்றொடரை உள்ளடக்கிய பாடலை எழுத முடியவில்லை எனவே முகவாபுரிகன் முகவாபுரி முருகன் என்ற சொற்றொடர் மட்டும் எழுதிய காகிதத்தை பகவானிடமே கொடுத்துவிட்டு போய்விட்டார் பிறகு பகவான் அந்த வார்த்தைகளை உள்ளடக்கி ஒரு அழகான பாடலை எழுதி முடித்து விஸ்வநாதன் என்று தாமே கையெழுத்தும் போட்டுவிட்டார் அந்த பாடலில் முகவாபுரி முருகன் என்ற இரண்டு வார்த்தைகளைத் தவிர மற்றவை அனைத்தும் பகவானால் ஏற்றப்பட்டவை பாடல் அகத்தாமரை மலர்மீதுரை அருணாச்சல ரமணன் நகைத்தானுரழித்தானர சிகுத்தான்யனதுயிரை மிகத்தானந்தான்யனமுகவாபுரி முருகன் ஜெகத்தார் உயவகுத்தான் முறை திருவா சிகநிகரே ரமண சன்னிதி முறையின் இரண்டாம் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் ஏப்ரல் மாதம் ரமண வெளியிடப்பட்டது பத்து உள்ளது நாற்பது சங்ககால தமிழ் இலக்கியங்களில் இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவையை நாற்பது என்று பாடல்களின் எண்ணிக்கையே நூலுக்கு பெயராக அமைத்திருந்தார்கள் அதை மனதிற்கொண்ட முருகனார் ஸ்ரீ பகவான் அவ்வப்போது பாடிய பாடல்களை நாற்பதாக தொகுத்து பண்டைய மரபை ஒட்டி அதற்கு உள்ளது நாற்பது என பெயர் வைத்து ஒரு முழு ஞான நூலாக உருவாக்கலாம் என்று நினைத்தார் அதன் பொருட்டு ஸ்ரீ பகவானிடம் சென்று பகவானே மெய்ப்பொருளின் உண்மையையும் அதை அடைவதற்கான வழியையும் அடியார்கள் உயும் பொருட்டு இன்னும் சில பாடல்களை பாடி தந்து ஏற்கனவே உள்ள பழைய பாடல்களோடு சேர்த்து நாற்பது பாடல்களை கொண்ட ஒரு நூலாட்சித் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் முருகனாரது ஸ்ரீ பகவான் அவ்வப்போது ஓரிரு பாடல்களாக எழுத தொடங்கினார் பாடல்கள் சேரச் சேர முருகனாரம் அவற்றை கருத்துக்கேற்ப வரிசைப்படுத்தத் தொடங்கினார் ஸ்ரீ பகவான் புதிதாக பாடல்களில் கருத்து கோர்வைக்கு கருத்து கோர்வைக்கு பொருந்தாத பல பழைய பாடல்களை நீக்க வந்தது இன்னும் சிலவற்றை புதிய பாடல்களின் கருத்துக்கு தொடர்ச்சி இல்லாத காரணத்தாலும் தவிர்க்க அதனால் மேலும் புதிதாக சில பாடல்களை இயற்றியும்படி ஸ்ரீ பகவானையும் ஒரு கேட்டுக்கொண்டார் இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக விளக்க நிலையில் ஏறக்குறையை எல்லா பழைய பாடல்களையும் விளக்கும்படி ஆயிற்று ஸ்ரீ பகவான் பல பாடல்களை புதிதாக பாடித்தருவதும் முருகனார் பழைய பாடல்களை தனியாக பிரிப்பதுமாக நாட்கள் கழிந்தன இங்கினும் ஏறக்குறைய இருபது நாட்களில் ஸ்ரீ பகவான் நாற்பது வெண்பாக்களையும் ஒரு மங்கள வெண்பாவையும் கொண்ட ரமணோபிஷதம் ரமண உபனிஷதம் என்று சொல்லக்கூடிய உள்ளது நாற்பது உருவாயிற்று கவியகண்ட முனிவரின் வேண்டுகோளை கிளங்கி பகவான் மற்றொரு மங்களவெண்பாவையும் இயற்றி அருளினாா் ஆகிய இந்நூலுக்கு இரண்டு மங்கள வெண்பாக்கள் இயற்றப்பட்டன இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எழுதி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு நிரஞ்சன சுவாமிகளால் முதல் பதிப்பு பிரசிக்கப்பட்டது உழுது நாற்பதில் இடம்பெறாத இருபத்தோரு பாடல்களையும் உழுது நாற்பது அனுபந்தம் என்ற பெயரால் நூலின் பிற்பகுதியாக தொகுக்கலாம் என்று முருகனா் வேண்டிக் பகவானும் அதற்கு சம்மதித்தாா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இருபத்தோரு பாடல்களைக் கொண்ட அனுபந்தமானது பகவான் மேலும் தந்த ஒன்பது பாடல்களைச் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பாடல்களை கொண்டதாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஏழு பாடல்களும் மேலும் நான்கு பாடல்களும் ஸ்ரீ பகவானால் இயற்றப்பட்டு நாற்பத்தோரு கொண்ட தற்போது உள்ளது நாற்பது அனுபந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவெடுத்தது முருகனார் இயற்றிய உள்ளது நாற்பதின் பாயிரப் பாடல் மெய்யின் இயல்பும் அதே மேவும் திறனும் எமக்கு உய்யும்படி முருகன் ஓதுகென பொய்யுலகின் கள்ளமறு மாற்றார் கனரமணன் கட்டுரைத்தான் உள்ளது நாற்பது உவந்து கிருஷ்ண பகவானிடமிருந்து ஸ்ரீமத் பகவத்கீதையைப் பெறுவதற்கு அர்ஜுனன் காரணமாயிருந்தது போல முழு முதல் மோனக்கடவுளாகிய ரமண பகவானிடமிருந்து சகல உபனிஷதாரமான உள்ளது நாற்பது என்னும் ஞான நூல் வெளிப்படுவதற்கு முருகனார் காரணமாயிருந்தார் தானாக எதையும் எழுதாத பகவானைத் தூண்டி வாழி வாழேன வரும் ரமண பக்தர்களுக்கு ஒரு ஞான பொக்கிஷமாக உலவாக்கியான பெருநிதியாக பகவானிடமிருந்து உள்ளது நாற்பதை பெற்றுத்தந்த முருகனாருக்கு அடியார் உள்ளத்தில் என்றென்றும் இடம் உண்டு குடத்திலிட்டு விளக்காக வாழ்ந்த இந்த எளிய அடியாரின் அறிவாற்றலையும் அனுபவத்தையும் அறிந்து கொள்ள எழுதியுள்ள நூல்களைச் சான்றாக விளங்குகின்றன பகவானின் நிழலாகவே தொடர்ந்த இந்த அடியாரின் சிறிய பண்புகளை நேரில் கண்டவர் அறிவர் எழுத்து சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு முருகனார் தேவைப்பட்டால் பகவான் ஹாலில் முருகனார் இருக்கும் இடத்தைக் கண்ணால் தேடிப்பார்ப்பார் முருகனாரோ எங்கோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு பகவானை கண்ணால் பருகிக் கொண்டு தண்ணி மறந்திருப்பார் அவருக்கு மிகவும் பிடித்த ஆத்ம சாதனை அதுதான் எதற்கும் தன்முனைப்பு ஊற்று நிற்கமாட்டார் முருகனார் பகவானிடம் தமக்கு உள்ள ஏகபக்தியைத் திருவுந்தியாரில் வெளிப்படுத்துகிறார் பகவானைத் தரிசித்தஅன்றே ததேக பக்தி அவரது மனதில் வேரூன்றிவிட்டது ரமண சந்நிதிமுறையைத் திருவாசகத்தைஒட்டி இயற்றும்போது சிவபிரானது அருள் லீலைகளைஎடுத்துரைக்கும் திருவாசக திருவுந்தியார் பகுதியைத் தழுவிய பாடல்களில் சிவலீலைமட்டுமன்றிவிநாயகர் விஷ்ணு முருகன் ராமன் கிருஷ்ணன் முதலான அனைவரது இலீலைகளையும் ரமண பகவானது லீலைகளாகவே முருகனார் இயற்றியுள்ளார் இவற்றை சன்னிதி முறையில் விவரமாகக் காணலாம் இந்த தெய்வங்களை மட்டுமின்றி புத்தர் கிறிஸ்து முதலான முதலானவர்களின் லேலைகள் கூட ஸ்ரீ ரமண பகவான் லேலைகளே என்று சர்வமத சமரச கண்ணோக்குடன் காண்கிறார் உதாரணத்திற்கு புத்தரை பற்றிய பாடல் அத்தன் அருங்குணனான் திருவேங்கட புத்தன் அருள் அறம் உந்திபர பொங்கி உந்திபர திருவுந்தியார் ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு ஏசு நினைத்து பாடியது அறவழி கூடினோன் உந்தியுண்டு முருகனார் பாடி வரும்போது கடைசியாக தவத்தரை உணர்த்தல் என்ற தலைப்பின் கீழ் இந்த அருகாவனத்தில் யஜ்நயாகாதிகளை செய்து கொண்டிருந்த கர்மிஷ்டர்களான தபசிகளை தடுத்து ஆட்கொள்ள எண்ணி சிவபிரான் செய்த லேலைகளை பாடும் கட்டத்தை அடைந்தார் அந்த தபசிகளின் நிலையை கர்மத்தையன்றி கடவுள் இல்லை எனும் வன்மத்தராயினர் உந்தி பெற வஞ்சச் செருக்கினால் என்ற பாடலின் மூலம் தபசிகளின் கர்மச் செருக்கை உணர்த்துகிறார் இவர்களை தடுத்து ஆட்கொள்ள வந்த அவர்கள் கர்மநிதியில் கொண்ட பிடிப்பைத் தகர்த்து அவர்களின் முயற்சியெல்லாம் முறிபட்டு அயற்சி மேலிட்டு கர்த்தனை பழித்துச் செய்த காணும்படி உணர்த்தினார் சிவபிரானது அருளினால் அந்த தபசிகள் கர்வம் அடங்கி சிரம் தாழ்த்தி பரமநடியை வருடி வணங்கி தமது குற்றங்களை மன்னித்து உண்மை நிதியை உபதேசிக்க நின்றனர் சிவபெறான் அருள் கோன்று உபதேசம் செய்யும் வந்ததும் முருகனார் சிவன் உபதேசத்தை சாட்சாத் சிவபெறானாக எழுந்தருளியிருக்கும் பகவான்தான் இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பகவானும் முருகனாரது வேண்டுகோளுக்கு இணங்கி அவ்வுபதேசப் பகுதியை உந்தியார் பாடி அருளினார் மகாபாரதத்திற்கு மத்தியில் கிருஷ்ண பகவான் அருளிய பகவத்கீதை என்னும் புனித நூல் இடம்பெற்றிருப்பது போல ஸ்ரீ ரமண சன்னிதி என்னும் நூலின் மத்தியில் பகவான் அருளிய உபதேச என்ற அரிய உபதேச நூல் தங்கநகையில் பதிக்கப்பட்ட ரத்தினம் போல் ஒளிர்கிறது இந்த உபதேச உந்தியார் ஸ்ரீ பகவானால் முழுமையான நூல் வடிவமாக பாடி முடிக்கப்பெற்றது சகல உபநேசத்துக்களின் சாரமாக இவ்வுபதேச உந்தியார் சுடவிட்டுப் பிரகாசிக்கிறது இதனை பின்னர் பகவான் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி மலையாளம் சம்ஸ்கிருதம் தெலுங்கு மொழிகளில் உபதேசாரம் என்று பாடல் வடிவில் மிகச் சிறப்பாக மொழிபெயர்தருள்ளார் பகவானது திருவுருவமே அருள் வடிவானது அவர் உள்ளத்திலிருந்து இயல்பாகவே அருளானது சதா பிரபாகம் போல சந்நிதியில் பாய்ந்து பரவுகிறது இதை இடையராது நிகழும் அருள் இந்த இடையராது நிகழும் அருள் ரகசியத்தை அறிந்த சாதகர்கள் ஆத்மஸ்வரூப லட்சணத்தையும் அதனை அடையும் உபாயங்களையும் உபதேசிக்கும்படி ஸ்ரீ பகவானைப் பிரார்த்திப்பார்கள் அதற்கு பகவான் ஆத்மஸ்வரூபத்தை அடைவதற்கான மார்க்கங்கள் பலவாயினும் முடிவு ஒன்றே ஏனெனில் கர்த்தாவை ஆசிரியத்தே சாதனை யாவும் உள்ளன கர்த்தாவானவன் தன்னை யாரென்று அறிவதே உயர்ந்த சாதன உபாயம் ஆதலால் யார் எந்த மார்க்கத்தை அனுஷ்டித்தாலும் பலன் சுரூபப் பிராப்தியே என்று விடையளிப்பார் இவ்வாறு பகவான் பல சந்தர்ப்பங்களில் பலாடியார்களுடைய சந்தேகங்களுக்கு அவர்களுடைய கேள்விக்கு ஏற்றவாறு பதில் கூறுவது போல் தோன்றினாலும் அது தன் மூல உண்மையில் கொண்டு சேர்ப்பதாகவே முடியும் பகவானிடம் வரும் பக்தர்கள் யார் எந்த மொழியில் தம் சந்தேகத்தை கேட்டாலும் அதற்கு சொல்லும் பதில் பெரும்பாலும் தமிழில்தான் இருக்கும் எந்த பரிபாஷையினாலும் மறைத்துச் சொல்லாமல் தமது அனுபவத்திலிருந்தே அவர்களுக்கு விடை கூறுவது சாதகர்கள் செய்த பெரும் பாக்யம் பகவான் வாக்கிலிருந்து வரும் அரிய உபதேச மணிகளை தூய இனிய தமிழ்ப்பாக்களாக எழுதி அவற்றை பகவானிடமே கொடுத்து உபதேச கருத்துக்கள் சரியாக அமைந்திருக்கின்றனவா என்பதை பகவான் பார்த்து ஆமோதித்த பிறகு முருகனார் அவற்றை கோவையாக தொகுத்து வந்தார் அப்படி தொகுத்தவை மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நான்கு கெயூல்கள் சில சந்தர்ப்பங்களில் பகவான் அந்த பாடல்களை சரிபார்த்துக் பாடல்களின் கருத்தை சுருங்கக்கூறி வளர்க்கவோ அல்லது மேலும் சில புது கருத்துக்களை சேர்க்கவோ நினைத்த இடங்களில் தாமே புதிய செயல்களை எழுதி இடையிடையே அமைத்தருளி இருக்கிறார் அவ்வாறு ஸ்ரீ பகவானால் இயற்றப்பட்ட செயல்கள் 28 எட்டு முருகனாரால் ஏற்றப்பட்டவை ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஆக மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி கொண்டது குருவாசக கோவை என்னும் அரியநூல் ஒரு சமயம் பகவான் என்னை நான் எவ்வாறு அறிகின்றேனோ அவ்வாறே என்னை காண்பவர்தான் என்னை உள்ளபடி அறிந்தோராவர் என்று அருளினார் பகவான் எவ்வாறு உணர்த்தினரோ அவ்வாறே தாம் உணர்ந்து அவ்வுபதேசத்தைச் செய்யுளாக அமைத்து அதை குருவின் பார்வையினாலும் ஆமோதிக்கச் செய்த அதை நூலாக ஆக்கினார் முருகனார் எனவே இந்த குருவாசக்க கோவையானது அனைத்து போதனா ரகசியங்களும் விளக்கங்களும் ஒருங்கே ஞான பொக்கிஷமாகும் குருவாசக கோவை செய்யுள் நடையில் இருப்பதாலும் ஆங்காங்கு அரும்பதங்களை கொண்டதாலும் சாதுவோம் அவர்களை கொண்டு அதற்கு ஒரு அழகான உரை நூல் எழுதி செய்து அதனை புதுடில்லி ரமணகேந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரமண ஜெயந்தி நூற்றாண்டு முதல் பதிப்பாக வெளியிட்டது இரண்டாம் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் பகவானது அருணை விஜய நூற்றாண்டில் ஸ்ரீ ரமண ஆசிரம பதிப்பாக வெளியிடப்பட்டுள்ளது இந்த உரை நூலானது ரமண உபதேசங்களை எளிதில் அறிந்து அனுபவிப்பதற்கு உற்ற துணை நூல் என்பதில் சந்தேகமில்லை உள்ளது நாற்பது உபதேச உந்தியார் கோவை என்னும் ஸ்ரீ ரமண பிரஸ்தான திரயத்தை விளங்கும் பகவானிடமிருந்து அறிஞர் உலகுக்கும் அடியாரின் சந்ததியினருக்கும் பெற்றுத்தந்த பெருமை முருகனாரையே சாரும் ரமண சநிதி அச்சிட்டு வெளியிட்ட ரமணபாதானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் குருவாசக கோவையையும் அச்சிட்டு வெளியிட்டுள்ளார் இரண்டாம் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் பதிப்பு முருகனார் இயற்றிய உரைப்பகுதிகள் மற்றும் பதக்ஷேதத்துடன் கூடிய விரிவு பதிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் கோவை ஸ்ரீ ரமணாசம பதிப்பாக வெளியிடப்பட்டுள்ளது ரமண தேவமாலை ரமண பகவானது திருவருள் பெற வேண்டும் என்ற தாகம் மேலிட்டு அதையே பாடி நினைந்து உருகி அவன் அருள் பெற்று ரமணசாந்திக் கடலில் மூழ்கித் தன்னை இழந்தவர் முருகனார் இவர் வேத நிலையிலிருந்து பகவானைப் தன்னையல்லால் வேறொன்றும் இல்லை என்ற அனுபவத்தை எண்ணி விழுங்கி ஒளிரும் வெளி நூத்தி எண்பதாவது பாடல் என்பது போன்ற பல பாடல்களின் மூலம் ஸ்ரீ ரமண தேவமாலையில் அறிவிக்கிறார் உண்மை நிலையை பெற வேண்டும் என்று முருகனார் இயங்கித் துடித்ததையும் தன் துயரத்தை செவியுற்ற பகவானருடைய அனுகிரகத்தையும் இந்த நூலில் காணலாம் ஆகையால் ஸ்ரீ ரமண தேவ மாலை முருகனாரது பல்வேறு மனநிலைகளை சித்தரித்துக் காட்டுகிறது இந்த நூல் ஒரே சமயத்தில் தொடர்ந்து பாடப்பட்டது முருகனார் தனது அன்னையின்பால் கொண்ட பேரன்பு பக்தியின் காரணமாக தன் அன்னைக்கு அழ்பாளிக்கும்படியும் அவள் நோயிற்று இருந்தபோது அவளது உடல் பிணியுடன் பவப்பிணியையும் ஒழித்துவிடுமாறும் ஸ்ரீ பகவானை வேண்டி ரமண தேவமாலையில் பாடியுள்ள பாடல்கள் நெஞ்சை உருக்குகின்றன பட்டணத்தார் தன் தாயைப் பற்றிய பாடல்கள் இங்கு நினைவுக்கு வருகின்றன என் வல்வினையால் எய்தும் கடும் பிறவி போல ஒழி இருபத்தேழாவது பாடல் என்பெல்லாம் பற்றி எரிகிறதே என்று உன்மாட்டு அன்பில்லாற் போல அலறுவாள் இன்பமுற நின்னெறியால் அந்நாளை நீராக்கும் முன்பேனின் பொன்னருள் மாமாரி பொழி முப்பது தன் கையில் பிள்ளையா தான் என்னை தாங்கினலை உன் கையில் பிள்ளையா ஒப்புவித்தேன் பாடல் முப்பத்தி நீராக வெந்து நொடுங்காற்றில் கண்டதே பேராக என்னைத்தான் பெற்றெடுத்தாள் நாற்பது இவ்வாறு தம் தாயார் நோயிற்று போதும் மரணத் தருவாயிலும் அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று பகவானிடம் முறையிட்டு பாடிய பல செய்யுள்கள் ரமண தம் தாயார் பகவான் திருவடியை அடைந்து நற்கதி அடையும் தகுதி அவளுக்கு உண்டு என்பதை நின்னி பணிந்த நிறை என்று கூறுகிறார் பகவானது பேரொருளால் தம் தாயை கரையேற்றுவித்த முருகனார் தாமும் குடும்ப பந்தத்திலிருந்து விடுதலைப் பெற விரும்பி பல பாடல்களின் மூலம் பகவானிடம் விண்ணப்பித்து அதில் கண்டார் உன்னை அடைந்த ஒரு தவத்தால் உண்மையா என்னை அடைந்துவிட்டேன் என்று பாடல் நூத்தி ஒன்று என்று சந்தேகமன உண்மையாக அந்த நிலையை இன்று அடைந்துவிட்டேன் என்று கூறுகிறார் பகவானிடம் அருட்சக்தியே எப்போதும் காணப்படும் என்றும் பக்குவிகளுக்கேயன்றி அப்பக்குவிகளுக்கும் அவர் அருள் செய்வதில் தடையேதுமில்லை என்றும் ஸ்ரீ பகவானது தனிப்பெறும் கருணையை பல பாடல்களினால் யாவரும் அறியச் சொல்கிறார் முருகனார் இந்த தேவமாலை பாடல்களில் அதில் ஒன்று சித்தசுத்தியில்லா சிறியேற்கும் சித்தம் மகிழ்ந்து அத்வைதொண்மை அறிவித்தான் சற்றும் அபாத்திரமென்று ஒன்றை அறியாத ஞான உபா ரமணானந்த வேள் நாற்பத்தொம்பது சிறிதும் தகுதியற்றதென்று அபாத்திரமென்று ஒன்றையும் கருதாத ஞான ஆச்சாரியனாகிய ரமணானந்த குமரன் சித்தசுத்தியில்லாத பாமரருக்கும் மனமுவந்து அத்வைத உண்மையை அறிவித்தான் ரமண தெய்வ மாலை என்னும் இந்நூலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரமண பாதானந்தரால் வெளியிடப்பட்டது பதினான்கு ரமண சரணப்பல்லாண்டு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இறைவன் திருவிடிகளைப் போற்றித் துதித்து வாடா மலர்மாலையாக பாமாலை சாற்றி மகிழ்ந்ததைப் போலவே முருனாரும் தம் கண்கண்ட் தெய்வமாகிய ஸ்ரீ ரமணப்பெருமானின் திருவடிகளுக்கு ரமண சரணப் என்ற நறுமணம் மிகுந்த பாமாலையையும் சாத்திப் பரவசமடைகிறார் ஸ்ரீரமண திருவடி தாமரை தேனை தாம் உண்டதோடு நில்லாமல் தாம் எழுதிய பாடல்களின் மூலமாக நமக்கும் அதனை பங்கிட்டு அளிக்கிறார் திருவண்ணாமலையில் பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அரியதாய் நின்ற அந்த மெய்ப்பொருள் தமக்கு எளியதாய் அண்ணாமலை சாதலில் ரமண சுரூபமாக கிடைத்ததை எண்ணிப் பெருமிதம் கொள்கிறார் குருவடிவாக குலவுனின் ஞான திருவடி சிந்தையே செல்வம் சரணம் சரணமடைந்தார் மரணம் கடந்தார் பொலிவாசரணம் என்று பலவாறு ஸ்ரீ பகவானின் திருவடி பெருமையை சாற்றுகிறார் உலகத்தில் வந்த ஒரு மானுடனைப் போலவே இருந்தனையோ ஒய்யும் வழியை அறிவித்து ஒய்விக்கும் ஒரு முழுமுதற் பொருளன அறிந்திலையோ என்று பகவானின் அருமையை வியந்து புகழ்கிறார் பகவானது உண்மை நிலையை உணர்ந்து எனக்கு நீயே உற்றசரண் என்றும் நீ பல்லாண்டு வாழ்க என்றும் முருகனார் தமது கரை கடந்த பக்தி பெருக்கால் பகவான் திருவடிகளை வாழ்த்தி வணங்கிய துதிநூல் உணர்ந்து படிப்போரை இது ஸ்ரீ பகவானிடம் சரணாகதி ஆக்கிவிடும் என்பதில் சந்தேகமில்லை பகவான் உண்மைப் பொருளாக பகவானை உணர்ந்த முருகனார் சரணத் திருவகவலில் தன்னை முழுமையாக பகவானிடம் ஒப்புவித்ததை காட்டும் ஒரு பாடலில் ிருவகவல் முதல் பகுதி ரமண பகவானின் பக்தரான தேவராஜ முதல்யாரின் விருப்பத்திற்கு இணங்க முருகனாரால் பாடப்பட்டது அதை இந்த அகவலில் ஓரிடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆவலா இவ்வோர் அகவல் இசைப்பித்த தேவராயன் மகிழ் தேவாசரணம் இந்த நூலின் உள்ள இந்த நூலில் உள்ள ஆறாம் பகுதியாகிய திருப்பல்லாண்டு ஸ்ரீ பகவானின் பக்தராகிய நாராயண ஐயர் வேண்டுகோளின்படி அஷ்டோத்தர சதமாக பாடப்பட்டுள்ளது பல்லாண்டு நாராயணன் கேட்கச் சொன்ன இப்பல்லாண்டு என்று நூத்தி எட்டாவது வரியில் இதனை குறிப்பிடுகிறார் முருகன் அப்பர் சுவாமிகள் ஆதரி நாளால் அலுவண்ணம் என்று மகுடம் வைத்து பாடி திருவாதிரி திருப்பதிகத்தைப் போலவே முருகனார் புனர்வசுவண்ணம் என்ற பதிகத்தையும் பாடியிருக்கிறார் சில சிறப்புமிக்க நக்சத்திர நாளில் பிறந்தால் அந்த நட்சத்திரத்தின் பிரபாவத்தினால் அதில் பிறந்தவரின் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும் என்பது உலக வழக்கு ஆனால் சில நட்சத்திரங்கள் அதில் பிறந்தவரின் செம்மையினாலும் கீர்த்தியினாலும் சிறப்புடையதாகின்றன உதாரணமாக ஸ்ரீராமனும் ஸ்ரீரமணனும் பிறந்ததினால் புனர்வசு ஏற்றம் பெற்று புகழுடன் விளங்குகிறது இதன் கடைசி பகுதியாக பாடிய வாழ்த்து மிக அருமையானது புத்தி கமலத்து உருகிப் பெருகி புவனம் ஏற்றி தத்தி கரைபுரளும் என்ற அருணகிரிநாதர் வாக்கினைப் போல முருகனாரது பக்தி பெருக்கு கரைபுரண்டு ஓடுகிறது இந்த அரிய நூலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரமணபாதானந்தரால் வெளியிடப்பட்டது பதினைந்து அருணாச்சல அக்ஷரமணமாலை விருத்தியுரை ஸ்ரீ அருணாச்சல அக்ஷரமண மாலைக்கு முருகனார் எழுதிய விறத்தியுரை சிறப்பாகவும் விரிவான விளக்கத்துடனும் உள்ளது பகவானைத் தவிர வேறு கத்தியில்லை என்றவரைச் செரணடைந்த முருகனார் அவன் அருளாலே அவன் வணங்கி என்னும் மணிவாசகரது அருள்மொழியைப் போல் பகவானது திருவருளையே கண்ணாக கொண்டு இந்நூலுக்கு உரை கண்டிருக்கிறார் மூலநூலின் ஆசிரியரான பகவான் திருமேனியுடன் வாழ்ந்த காலத்திலேயே அவர் முன்னிலையிலேயே மூலத்திற்கும் உரைக்கும் பொருள் மாற்றம் ஏற்படா வண்ணம் மூலத்தின் ஒவ்வொரு கண்ணிக்கும் தெளிவாக இவ்வுரை எழுதப்பட்டது ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர அஷ்டபந்தன மகா ஞாபகார்த்தமாக ஸ்ரீ முருகனார் இவ்விரத்தியுரையை அருணாச்சல குரு பாத சமர்ப்பணமாக நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆக்கினார் இது பல்லாண்டுகளாக ஏட்டு பிரதியாகவே இருந்து வந்தது பிறகு ஸ்ரீ பகவானின் மகா நிர்வாணத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி இரண்டாம் வருடம் ரமணாசவம் முதல் பதிப்பாகவும் ஆயிரத்தி எண்பத்தி இரண்டாம் பதிப்பாகவும் வெளியிடப்பட்டுள்ளது பதினாறு ரமணானுபூதி ரமணானுபூதி என்னும் நூல் இரண்டு பாகங்கள் கொண்டது பகவான் திருமேனியுடன் இருந்த காலத்திலேயே இது எழுதப்பட்டது இருந்தும் ஸ்ரீ பகவானது ஆரோக்கிய குறைவினால் இந்த நூல் பகவானின் பார்வைக்கு வைக்கப்படவில்லை எனினும் இதில் சில பகுதிகளை பகவான் பார்த்திருக்கிறார் மாத்ருபுதீஸ்வரர் ஆலயத்தின் முன் மண்டபத்தில் உள்ள கல்சோபாவில் பகவான் அமர்ந்திருந்த போது பிரகதாம்பாள் என்னும் பக்தை ரமணாலங்காரம் என்னும் முப்பத்திரண்டு பாடல்களைக் கொண்ட ஒரு பகுதியிலிருந்து சில பாடல்களை பாடினார் அதை கேட்ட பகவான் பிரகதாம்பாலை பார்த்து பாடுவது என்ன என்று கேட்டார் பிரகதாம்பாள் தயங்கியபடியே அலங்காரம் என்று போட்டிருக்கிறது என்றாள் பகவான் அந்த செய்ளின் நலையை உணர்ந்தவராய் அங்கே உட்கார்ந்திருந்த முருகனாரின் பக்கம் திரும்பி பார்த்து என்னவோய் எனக்கு அலங்காரம் செய்கிறீரோ என்று கேட்டார் ரமணாலத்தை அடுத்து எழுதப்பெற்ற ஸ்ரீ ரமண அனுபூதியின் இரண்டு பாகங்களும் ஏற்றுப் பிரதிகளாக இருந்து வந்தன முருகனாரின் செட்டி நாட்டு சிவபுரி அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி சென்னை ரமண பக்த சபையின் ஸ்தாபகரான கி சுவாமிநாதையர் இவற்றை அச்சிடம் முன்வந்தார் அச்சிடும் பணிக்காக ரமணபாதானந்தருக்கு அடிக்கடி கடிதம் எழுதியதோடு அதற்கான செலவுகளும் பொருளுதவியும் செய்தார் மேலும் சில செட்டி நாட்டு அன்பர்களும் பொருளுதவி செய்து விரைவில் அச்சிட்டு நூல் வெளிவருவதற்கு ஊக்கம் அளித்தார்கள் பாடும் பணியே பணியாகக் கொண்ட முருகனார் தம் கவிதா சக்தியை அருட்பாக்கலாகப் பாடி அவற்றை பகவான் திருவடிக்கே சூட்டி மகிழ்ந்தார் தான் பெற்ற பெரும் பேற்றை நினைக்கும் தோறும் நினைவெல்லாம் சிவமேயாகி அவையெல்லாம் பாடல்களாகி ஏற்றில் பதிந்தன ரமண பகவான் தம்மை தடுத்தாட்கொண்ட கருணை திறத்தால் முருகனார் உள்ளத்தில் எடையராது விளங்கும் அனுபூதி நிலையை அவர் வாக்கே விளக்குகிறது சதா குரு ஸ்வரூப சிந்தனையிலேயே ரமித்து திளைத்து அவர் பாடிய பாடலை பாடல்களில் ஒன்றை இங்கு காண்போம் பாடல் முப்பத்தி மூணு நானோர் மதுகரமாய் நல்ல சிவ ஞானு மலர்பதத்தே வாழ்தலால் பாடல் ரமணபாதானந்தரின் அயராத ஒழிப்பினாலும் விடா முயற்சியினாலும் இந்த இரண்டு பாகங்களும் நல்ல முறையில் அச்சிடப்பட்டு வெளிவந்தன முதல் பாகம் சென்னை தர்மாலயத்தின் ஆதரவில் முதல் பதிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியாகியது இரண்டாம் பாகவும் ரமண பக்தசபை தர்மாலயத்தின் வெளியீடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு டிசம்பரில் வெளிவந்தது கி சுவாமிநாதன் அவர்கள் முருகனாரின் நூல்களை அச்சிற்று வெளியிட வேண்டும் என்று அரும்பாடுபட்டிருக்கிறார் அதை அச்சேற்று வெளியிட்ட சென்னை ரமண பக்தசபையினரின் தொண்டு போற்றுவதற்குரியது இதை நாம் என்றும் மறவாது நினைவிற்கொள்வதே அதற்கான நன்றியாகும் பதினேழு ரமண ஞானபோதம் ஸ்ரீ முருகனார் இந்த நூற்றாண்டின் அருட்புலமை பெற்ற செந்தமிழ்ப்புலவர் முறையாக தமிழைக் கற்றறிந்த மூதறிஞரான இவர் இளமையிலேயே கவியுற்று கண் திறக்க பெற்ற தெய்வீக கவிஞராயிருந்தார் சத்குரு ரமண பகவானை தரிசித்த பிறகு அகவாய்வும் புறவாய்வும் மாறியதோடு அவரது தமிழ்ப் புலமையும் புத்துயிர் பெற்றது பெரும் புலவரும் போற்றக்கூடிய அறிவும் ஆற்றலும் சரிந்த பாடல்கள் அவர் உள்ளத்திலிருந்து ஊற்றாகப் பெருக்கெடுத்தன முருகனாரது குருபக்திக்கு ஈடு இணை அவரே பண்டைக்கால தமிழ்ப்புலவர்களின் கம்பீரமான தமிழ்நடை முருகனாருக்கு இயல்பாகவே இருந்தது திருக்குறளை கசடரக் கற்று அதற்குத் தக தெரிந்த முருகனார் வள்ளுவர் நடையில் தம் தமிழ் வாக்கை செலுத்துவதில் இணையற்றவர் கஷேத்திரங்களுக்கும் தீர்த்தங்களுக்கும் யாத்திரையாகச் செல்கிறோம் எங்களுடன் வருகிறீர்களா என்று அன்புடன் அழைத்த அன்பர்களுக்கு முருகனார் கூறியது நான் அங்கே வந்து என்ன பார்க்க முடியும் ஞானசூரியனாகிய ரமணனைக் கண்டபோதே அப்பேருளியினால் என் கண்கள் குருடாகிவிட்டன இக்குருட்டுக் கண்களால் எங்கு போய் எண்ணத்தைப் பார்க்க முடியும் என்றார் தான் பெற்ற ஆத்மஞானப் பேரொலிக் கண்ணை குருட்டுக் கண் என்று தன்னடக்கத்துடன் வினயமாக அறிவிக்கிறார் இவர் தன்னைப் பற்றி எதையும் வெளியிட விரும்பாதவர் அதனால் பல பேருக்கு அவரைப் பற்றி உள்ளபடி அறிய முடியவில்லை உடையினால் மட்டுமல்லாது உள்ளத்தால் மகா துறவியாய் விளங்கியவர் எண்பத்து மூன்றாண்டுகள் வாழ்ந்து துவராடை உடுத்தாமலே உண்மைத் துறவின் அடையாளமாய் விளங்கியவர் மூப்பின் காரணமாக சரீரம் தளர்ச்சியடைந்தாலும் உள்ளத்தில் கவிதை ஓட்டம் தளராதாகவே இருந்தது கைவிரல்கள் பேனாவைப் பிடிக்க முடியாத நதியிலும் அவரது நாவிலிருந்து செந்தமிப்பாக்கள் வற்றாத ஊற்றைப் போல் வந்து கொண்டிருந்தன அவற்றை பிறரைக் கொண்டு எழுதி சொல்லுவார் முருகனார் வாழ்நாளின் இறுதிவரை வரையாது வழங்கிய செந்தமிழ் மகாகவி புகழ் என்பதை காதில் புகவிடாத தற்புக்சேற்ற மகாமேதை கடல்மடை திறந்த வெள்ளம் என வந்த முருகனாரது தமிழ்ச் செய்யுள்கள் முப்பதினாயிரத்துக்கும் மேலாக தமிழ்நாட்டில் இதுவரை தோன்றிய பெரும் புலவர்களில் மிக எண்ணிக்கையில் பாடல்களை இயற்றிய மகாகவிகளுள் ஒருவராய் எண்ணத்தகுந்தவர் முருகனார் முருகனாருடைய பாடல்களை தோற்றம் சாத்திரம் சுவானுபவம் என்னும் மூன்று தொகுதிகளாகப் பிரிக்கலாம் இவைகளில் ரமண சந்நிதிமுறை ரமண தேவமாலை ரமண்சச்சரணப்பல்லாண்டு ரமணானுபூதி முதலானவை ஸ்தோத்ரநூல்கள் எனலாம் பரமார்த்த தீபம் என்னும் குருவாச்சக கோவையானது ரமண உபதேசங்கள் அடங்கிய சாஸ்திர நூலாகும் ரமணஞான போதம் என்னும் பதினான்காயிரம் பாடல்கள் கொண்ட தொகுதியானது முருகனாரது சுவானுபவத்தை கூறுவனவாகும் அறிய அனுபவமுடைய முருகனார் ஒன்றும் அறியாத சாமானியரைப் போல் நம்முடன் ஒருவராய் எளிமையாய் வாழ்ந்து வந்தார் முருகனாரி பற்றிய அனுசித்த மொழிகளை ஒரு முறை பகவான் கேட்க நேர்ந்த போது உடனே பகவான் எப்போது சந்நிதி முறையும் குருவாச்சக கோவையும் வெளிவந்தனவோ அப்போதே முருகனார் தலையாய மெய்யேடியார்களோடு சேர்க்கப்பட்டுவிட்டார் இனி இவர்களது ஏளன மொழியால் அவர் நிலை ஒன்றும் குறைந்துவிடப் போவதில்லை என்று மெதுவான குரலில் தெரிவித்தார் இச்சம்பவம் நடனானந்தர் கூறக் கேட்டது ஸ்ரீ ரமணஞஞ ஞானபோதம் என்னும் நூல் ஒன்பது பாகங்களாக சாதுவோம் அவர்களால் தொகுக்கப் வெளிவந்துள்ளது இந்த நூல்கள் வெளிவருவதற்கு உதவி டெல்லி ரமணக்கேந்திர நல்லுணர்வும் பெருமுயற்சியும் ஆகும் இந்த ஸ்ரீரமணஞானபோதம் நூலின் முதல் பாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிவந்தது